ஜ பகவான் அவதாரம் பண்ணனும் கலியுத்திலே பகவான் அவதாரம் கிடையாது ஆனா பக்தர்களுடைய அவதாரம் கலியில உண்டு என்று சொல்லப்படுறது காரணம் என்ன பகவான் அப்பவேற்பட்ட இரண்டிய ராவணாதிகளாக இங்கே உத்தரம் இல்லை அதனாலே தன் அவதாரத்தை நெறித்து கொண்டு பகவான் அவதாரம் பண்ணினா ரெண்டு செய்வான் நிகரமும் செய்வான் அனுகிரகமும் செய்வான் அதனால அந்த ரெண்டு செய்யக்கூடிய அவதாரத்தை நிறுத்திண்டு ஒன்னு செய்யக்கூடிய அவதாரத்தை இங்க கலில அனுப்புறார் எதிரால் நிகிரகமே செய்ய மாட்டார்கள் சாதுக்கள் அனுகிரகமே செய்வார்கள் துஷ்டர்களை திருத்தி விடுவார்கள் இதான் மகான்களுடைய அவதாரத்துக்கு உள்ள ஒரு பெருமை துஷ்டர்களை தண்டிக்க மாட்டார்கள் துஷ்டர்களை திருத்தி விடுவார்கள் தரிசனமாத்தினாலே துஷ்டர்களை திருத்தி விடுவார்கள் மகான்கள் அத்தகைய மகான்களே உலகத்தில் அவதரிப்பிச்சார் இல்லையா அத்தகைய மகான்கள் ஜெயதேவர் என்கின்ற இந்த மகான் இந்த மகான் இப்பொழுதும் உட்கல தேசம் ஒரிசான்னு சொல்றோம் ஒரிசா தான் உத்கல தேசம் அந்த உத்கல தேசத்துல ஒரு கிராமத்துல இவர் அவதாரம் பண்ணினார் அவர் தான் அவதாரம் பண்ணின கிராமத்தை அவரே சொல்றார் வர்ணித்தம் ஜய தேவகேனேதம் பிரவணே திந்து பில்வ சமுத்திர சம்பவ ரோஹிணி ரவணே அவர் பாடினது அஷ்டபதிங்கிற கீத கோவிந்தம் அதுல ஒரு அஷ்டபதியினுடைய கடைசியில தன் முதிரையை வைக்கும் பொழுது திந்து பில்வ சமுத்திர சம்பவ ரோஹிணி ரமணேனே என்கிறார் அவர் பிறந்த கிராமம் திந்து என்று பெயர் அந்த கிராமத்தில் ஒரு கிரகஸ்தர் ரமாதேவி என்கின்ற தர்ம பத்தினையோடு கூட கிரகஸ்தர்மங்களை அனுஷ்டித்துக் கொண்டு வரார் பரமபக்தர் பகவான் இடத்திலே பக்தியுடைய பரம வைஷ்ணவர் அவருக்கு வெகுகால மகா குழந்தையிலே பகவானை பிரார்த்தி சென்று வந்து ஒரு உத்தம புத்திரன் பிறந்தான் அந்த குழந்தைக்கு தான் ஜெயதேவன் என்று பெயர் வைத்து நாலு ரூபேனும் பொறுதர் வண்ணமாக வளர்த்து வந்து அந்த குழந்தைக்கு காலத்தில் உபநயனம் பண்ணி வைத்து சாஸ்திரங்களெல்லாம் வந்து அபியாசம் பண்ணி வைக்கிறார் அந்த குழந்தை எல்லா சாஸ்திரமும் படிச்சு எல்லா சாஸ்திரங்கள்லையும் சர்வோத்தமகா பகவத அனுபவத்துக்கு சிறந்தது ஸ்ரீமத் பாகவதம்தான் என்று பொறுக்கி எடுத்து ராஜந்தே தாவதன்யானி புராணாணி சதாங்கணே மற்ற எல்லா புராணங்களைக் காட்டிலும் பாகவதற்கு தனியான சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு அது காரணம் உள்ள கிருஷ்ணாநுபவம் தான் ஜெகதேவனுக்கு சபாமமாவே கிருஷ்ண பக்தி இருக்கு அந்த பக்தியினாலே அவருக்கு பாகவத மிகவும் ரசமாக இருந்தது அதை தனக்குத்தானே படித்துக்கொண்டு அனுபவிச்சு கொண்டு பகவத் தியானம் பண்ணி கொண்டே இருப்பார் குழந்தைக்கு விவாகத்துக்கு உச்சிதமான வயசா நல்ல கன்னிகையா பார்த்து விவாகம் பண்ணிவிடணும் அப்படின்னு தகப்பனார் தாயார் ஆசைப்படுறது உச்சித்தன்தானே ஆனால் இந்த குழந்தை மிகவும் பிடிவாதமாக இருக்கிறான் விவாகம் பண்ணிட்டால் தன்னுடைய பக்திக்கு விரோதம் ஆகிடுமோ என்று பயப்படுறான் அதனாலே நாம் பிரம்மச்சாரியாக இருந்தாலே திருடசித்தவதா பகவத் பக்தி பண்ணி கொண்டு லோகத்துல சஞ்சாரம் பண்ணி கொண்டு இருக்கலாம் நமக்கு போரும் பாகவத படனமும் கிருஷ்ணத்தியானமும் போரும் உலக சிக்கல்கள் அகப்பட பக்திக்கு விரோதம் என்று மனசுல நினைத்துக் கொண்டே இருந்து வரானாம் இவன் காலாந்திரத்தில இவர்களுடைய மனோர்த்தம் சிந்திக்காதபடியே தாழ்தகப்பனார் காலகதியை அடைஞ்சிட்டார் இனிமேல் இவரை கட்டுப்படுத்த தாழ்தகப்பனப்பாள் கல்யாணம் பண்ணிக்கோட என்று கேட்க போறா இனிமே கேள்வா இல்ல ஆகையினாலே கிராமத்துக்கு புறம்பே எங்கேயோ ஒரு தீர்த்த ஒரு ஒரு வனத்திலே ஒரு கொடிசை அமைச்சு கொண்டார் அங்கேயே இருந்துகொண்டு மணிக்கணக்காக கிருஷ்ண நாமத்தை ஜபிப்பார் பாகவதத்தை பாராயணம் பண்ணுவார் பிரம்மச்சாரியா இருப்பதனாலே விட்டில் அதிகாரம் உண்டு உச்சி பொழுதுக்கு எங்கேயாவது அத்திரகாரத்துல வெற்றிக்கு வருவார் இவளவு சாதம் போட்டா அவர் சாப்பிடுவார் ஒருவேளை பகலாக கிருஷ்ண தியானத்திலேயே பொழுதுபோக்கு அநேகமா அவருடைய பக்தி இப்பொழுது யோகம் பக்தி யோகம் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் பக்தி ரசம்ங்கிறத அவர் கண்டுபிடிக்கல அது பத்மாவதியாலதான் அவருக்கு தெரியறது பக்தி யோகம்னே சொல்லலாம் பரம வைராக்கியம் உடையவரா இருக்கிறார் நல்ல வேதாந்த ஜானமும் இருக்கு பகவான மனச அடக்கி தியானம் பண்றார் அதுல ஒரு அனிவச்சனீயமான ஆனந்தம் அவருக்கு கிடைக்கிறது அது எப்படி கிடைக்கலன்னு சொல்ல முடியும் பகவானை நினைச்சாலே ஆனந்தம் தானே அத்தனையோ ஒரு ஆனந்தமே அவருக்கு போதுமானதாக இருக்கு இருந்துருக்கிறார் விவாகம் பண்ணிப்பார் அவர் விவாகம் பண்ணிக்கு சொல்லலாம் அப்படின்னு யாரும் கல்பனையில கூட நினைக்க முடியாது அவ்வளவு திடதிட்டத்தோடு கிட இருக்கிறார் ஆனால் யாருமே மனுஷால் அவள் அவள் இஷ்டப்படி நடந்துடாது உண்மையிலே எல்லாருக்கும் வாழ்க்கையை அமைக்கிறது பகவான் தான் நாம் இஷ்டப்படி வாழ்க்கை அமைஞ்சூடாது அமைஞ்சுட்டா நாமே பகவானா போயிடுறோம் இல்லையா நமக்கு நமக்கு சுவாதந்திரயம் லட்சணம் இல்லையே சுதந்திரம் தானே நம்ம நடத்திண்டு போகலாம் வாழ்க்கையை எப்படி அமைக்கலாம் ஏன் அமைக்கலாம் அப்படின்னு கேட்டா அவன் வாழ்க்கையை அமைக்கிறது சில பேரு விஷயத்துல கருமானுசாரமா அமைக்கலாம் சில கருணா கருணானுசாரமா அமைக்கலாம் சில பேரு பெரும்பாலான மக்களுக்கு பூர்வகர்மாவை அனுசரிச்சா வாழ்க்கையை அமைக்கலாம் சில பேர் விஷயத்துல மட்டும் தன்னுடைய கருணையை அனுசரிச்சு வாழ்க்கையை அமைக்கிறான் அப்படி ஒரு அப்படி ஒரு பாரபட்சம் அவனுக்கு என்ன திருநாள் அவனுக்கு பாரபட்சம் இல்ல வரவாளுடைய யார் கருணையை நம்பலையோ அவளுக்கு கருமானுசாரமா வாழ்க்கையை அமைக்கிறான் யார் கர்மாவை நம்பளையோ கருணையை நம்புறாலோ அவளுக்கு எல்லாம் கருணானுசாரமா வாழ்க்கையை அமைக்கிறான் ஏனால் அவன் கருணை இருந்துட்டுதானா இந்த கருமா என்ன பண்ணும் ஏனால் பகவானுடைய கிருப அத்தகையதா இருந்ததுனா வாக்கி எளிதா என்ன பண்ணுங்கிற ஒரு தைரியம் வந்துட்டவாள் விஷயத்துல கருணை மிஞ்சி விடும் அவனுடைய நம்ம கருமா நாம் அனுபவிக்க வேண்டியது அப்படின்னு நினைக்கும் பொழுது பகவான் அந்த கர்ம பலன் இதா சாதாரண லோக மரியாதை பகவான் ஜெயதேவர் போன்ற பக்தர்கள் சரித்திரங்கள் விஷயங்கள்லே பகவான் தன்னுடைய பக்தனாக ஏற்றுநுத்தவன் விஷயமா இருப்பதுனாலே அவர்களை தன் யுச்சப்படிதானே அமைப்பான் இவருக்கு இவருக்கோ கிரகிஸ்த வாழ்க்கை பக்திக்கு விரோதமோன்னு நினைக்கிறார் பகவானோன்னு நினைக்கிறான் இவர கிரகஸ்தனா பண்ணினா இன்னும் பக்தி ரசமா இருக்குவேன்னு நினைக்கிறார் அவர் கிரகஸ்தனா ஆனவருக்குன்னா அதனுடைய அருமை தெரியும் முன்னாடி பார்த்தா பயமாத்தான் இருக்கு ஒரு பிராமணர் அவருக்கு புத்திரபாகியம் இல்லை பூர் ஜெகநாதத்துல சென்று ஜெகநாத பெருமான இடத்துல பிரபு எனக்கு ஒரு குழந்தை உன்னுடைய கைங்கரியத்துக்காக விட்டுறேன் என்று பகவான் இடத்துல பிரார்த்தித்துக் கொஞ்ச நாள் கர்ப்பதி அந்த அம்மாள் ஒரு குழந்தையை பெற்றால் அதனால் பெண் குழந்தை அவள் மகாலட்சி போல இருந்தால் அதனால பத்மாவதி குழந்தைக்கு பெயர் வைத்தார் கபலம் போன்று அவளுடைய கண்களை பார்த்து பத்மாவதி என்று பெயர் வைத்தார் அந்த குழந்தை நல்ல குணமுடையவள் சீலம் உடையவள் நல்ல அழகு உடையவள் நல்ல சங்கீதம் கலை நாட்டியம் எல்லாத்திலையும் பயிற்சி உடையவளா அந்த குழந்தை வளர்ந்து கொண்டு வரா அந்த குழந்தையை ஹயத்தில் அப்படியே கிருஷ்ணபக்தி பரிமளிக்கிறார் உண்மையிலே அவள் ஒரு கோப கன்னிக்கை தான் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு விவாகத்துக்கு உச்சிதமான வயசு வந்ததும் தகப்பனார் கவலப்படுறார் ஏனால் உன்னுடைய கைங்கிறத்துக்கு விட்டுடுறேன் என்று பிரார்த்தனை பண்ணின்றேனே ஒரு ஆண் பிள்ளை பிள்ளையாக பிறந்திருந்தா கோவில கைங்கிறத்துக்கு விட்டுவிடலாம் ஆனால் பெண் குழந்தைகளை கோவில்ல கைங்கரியம் விடுறது உலக வழக்கு இல்லையே சாஸ்திரத்துக்கும் விரோதமாச்சே நாலு பேர் ஒத்துக்கொள்ள மாட்டாளே கோவில்லையும் கைங்கிறத்துக்கு வச்சுக்க மாட்டாளே ஆனால் என்னுடைய வாக்கு எப்படி சத்தியம் பண்றது உன் கைங்கிறத்துக்கு நான் விட்டுடுறேன்னு சொன்னேன் நான் ஆண் குழந்தை பிறக்குமோனு எதிர்பார்த்தேன் ஆனால் பெண் குழந்தையை கொடுத்துட்டேன் இது எப்படி என்னுடைய வார்த்தையை சத்தியம் பண்றது என்கின்ற வழியையும் நீதான் சொல்லி கொடுக்கணும்னு பகவான் இடத்துல மனமுருகி பிரார்த்திக்கிறார் இது நடக்காது அப்படின்னு சொல்லி அவர் உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிடல பகவத் சம்பதம் தெரியணும்னு நினைக்கிறார் அப்படி நினைக்கும்போது இதனுடைய பக்தியை பார்த்து ஒரு நாள் பகவான் அவருடைய சொப்பனத்துல பத்மாவதிய ஜெயதேவன் என்று என்னுடைய ஒரு பக்தன் இருக்கிறார் அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கும் பக்தனுக்கு விவாகம் பண்ணி விட்டாலேயே என்னுடைய கைங்கரியம் பிராப்தமாகறது பக்தனுக்கு செய்யற கைங்கரியமே என் கைங்கரியம் தான் பகவான் வேறு ஆகினாலே பக்தனுக்கு வாழ்க்கப்பட்டாலேயே பகவத் கைங்கிரியம் வந்துவிடும் ஏன்னா பகவான் எப்பொழுதுமே பகவான் ஆராதனம் பண்ணுவான் பக்தன் பகவானுக்கு பூஜை பண்ணுவான் கோவில போய் கைங்கிரியம் பண்ணான்னு கிரகத்துல கைங்கிரியம் பண்ணான்னு ஒரு கோலம் போடணுமானா கிருஹிணி தானே செய்யணும் பகவானுக்கு நிகேதனம் தயார் பண்ணணும்னா கிரகணி தானே செய்யணும் அந்த கிருஹினி கிருஷ்ணபக்தளுக்கு வாக்கப்பட்டுட்டாலா கிருஷ்ண கைங்கிரியமா தானே ஆயிடும் கிரக கிருத்தியங்கள் அல்ல இப்படி சொல்லிக் கொடுத்ததும் அந்த பிராமணருக்கு மிகவும் சந்தோஷம் ஜெயதேவர் அவருக்கு நன்னா தெரியும் இந்த கண்ணிகையும் அழித்துக் கொண்டு ஜெயதேவருடைய ஆசிரமத்துக்கு அங்கே இருந்து அவரத்தில் விண்ணப்பிச்சுக்கலாமனு யாரோ அதிதீயர் முகம் கொடுத்து பேசணும் என்ன விசேஷம் என்ன நாடு எதற்காக என்னுடைய பொண்ணு இவளுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படி என்ன தொடங்கினாரோ இல்லையோ உடனே ஜெகதீவர் பட்டன் இறங்கினார் விருந்து போயிட்டார் இவர் என்னத்துக்காக தெரிஞ்சு நட்டார் அந்த பொண்ணையாவது விருந்து பார்க்கலாம் அவரை பாட்டு போயிட்டார் ஆனால் அந்த பிராமணர் சமர்த்தர் அவர் அந்த பத்மாவதியை பார்த்தார் அதோ எழுந்த போகிறாரே அவர்தான் உன்னுடைய ஏன் அவளுக்கு சத்தியமா சொன்னாரெயதேவன் இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றது ஜெயதேவனுடைய வந்திருக்கிறது என்னுடைய இஷ்டம் எங்க ரெண்டு பேருடைய இஷ்டமும் ஒரு கால் போய் போகலாம் இந்த பொண்ணை என்னுடைய பக்தனான ஜெயதேவனுக்கு கொடு அப்படின்னு சொன்னவனுடைய இஷ்டம் போய் போகாது இல்லையா ஆகினால ஏன் இஷ்டம் இல்ல அவருக்கு இஷ்டம் இல்ல பத்மாவதி இது ஜெகந்நாதனுடைய இஷ்டம் அவனுடைய சங்கல்படி தானே நடக்கும் அந்த காலத்தை எதிர்பார்ப்போம் ஆனால் நீ இந்த ஆசிரமங்கள்ல கைங்கரியம் பண்ணு என்று சொல்லிவிட்டார் பத்மாவதி அந்த ஆசிரமங்களில் கைங்கரியம் பண்ணுவார் ஜெகதேவர் காலையில எழுந்து கொண்டு ஸ்நான அனுஷ்டானத்துக்கு போயிடுவார் அந்த போயிருக்கிற சமயமா இவள் மணமலன் வந்து மீழுகி கோலம் போட்டு பூஜா பாத்திரங்கள்லாம் தங்கம் மாதிரி தேய்த்து வச்சு பூவெல்லாம் கோடைல அழகா பறிச்சு வச்சு இங்க எல்லா கைங்கரியமும் விட்டு ஆட்டுக்கு அங்கிருந்து ஜெகதீவர் வந்தா இதெல்லாம் பண்ணிருக்கும் பண்றதை ஒரு நாள் கவனிச்சார் ரெண்டு நாள் கவனிச்சார் ஒரு நாள் கவனிக்கும் போது இதெல்லாம் அழகாதானே இருக்கு இந்தியா அவரே பண்ணிட்டு இருக்கும் போது அவள் நல்லா இருக்காது ஆம்பள செய்ய பையன் செய்யறது எப்படி இருக்கும் இது சத்தையாக செய்திருக்கிறதையும் பூஜா பாத்திரங்கள்லாம் அழகா தேர்த்து வச்சிருக்கிறதையும் சந்தனா அரைச்சி வச்சிருக்கிறதையும் ஆசனத்தை எடுத்து போட்டு சிக்குப்புலகாயிலே பாகவதற்கையும் இதனால பார்த்தா யாரோ இப்படி செய்கிறாளே என்று இப்படி ஒரு மாசம் ஓடி ஜெயதேவன் நினைச்சிருந்தார் ஆசிரமங்களிலே சாதுக்களுக்கு காமியார்த்தமா யாராவது சிசுரூஷ செய்வா அப்படிதான் திருமண செய்ய ஆழ்வார்க்கு ஒரு அம்மா கழிவி ஒத்திய வந்து கூட்டியும் கிடந்தாளா ஆழ்வார் ஒரு நாளுக்கு ஏமா அப்படி கூட்டில உனக்கு என்ன வேணும் நான் வந்து யுவதியா இருக்கிற காலத்திலே ராஜா ரொம்ப பிரியமா இருந்தார் கழுவியா போயிட்டே ராஜா பிரியமா இருக்க மாட்டேங்கிறார் அதனால மறுபடியும் எனக்கு எவ்வளவு வந்தா தேவையில்லைன்னு கேட்டிருந்தாளாம் சரி ராஜாவுக்கு மட்டும் இல்ல உன்ன பார்த்தா யுவதியா தோணும் போனும் அனுப்பிச்சுட்டார் வாசமாவே யுவதியாவே தோனிடிச்ச ராஜாவுக்கு அதுபோல காமியார்த்தமா சில பேர் கைங்கிறத்துக்கு வந்தா அவளை விசாரித்து உடனே அணிவிச்சு விடும் அவளை வச்சுக்க கூடாது அதனால ஜெகதேசி என்ன பண்ணார் அப்படி யாரோ காமியார்த்தமா செய்கிறா போல இருக்கு அவனுக்கு ஏதாவது நல்ல வார்த்தையை சொல்லி அணிவிச்சு விடலாம் என்று நினைத்துக் கொண்டு ஒரு நாள் குறிப்பிட்ட நேரத்துக்கு சீக்கிரமாக வந்தா பத்மாவதி கடைச்சி பத்மாவதி அங்கு இருக்கிறார் அன்னைக்கு பத்மாவதியை நிமிர்ந்து பார்த்திருந்தா அந்த பொண்ணுதான் இவள்னு தெரியும் யாரோ குழந்தைங்க கைங்கரியம் பண்றாலே என்று நினைச்சு பரமசதாச்சார உடைய ஜெயதேவன் நக்ரோதோ நச்சமாத்சரியம் நலோகோ நாசுபாமதி கிருத புண்ணியானாம் பக்தானாம் புருஷோத்தமி என்று வியாச வாக்கியம் இல்லையா பகவத் பக்தர்களுக்கு துராச்சாரத்துல புத்தி போகாது உடனே குழந்தையான பத்மாவதிய பார்த்து ஏமாந்து தொண்டு செய்கிறாய் உனக்கு என்ன வேணும் என்ன கைங்கரியம் ஏன் செய்யறதுக்கு காரணம் என்ன உனக்கு என்ன வேணும் அமிர்த வாக்கியம் உங்களுக்கு இது உனக்கு என்ன வேணும்னு கேட்டதான் அந்த கெட்டிகார கண்ணிக இப்படியே தேவரையருக்கு கைங்கரியம் பண்ணின்றே இருக்கணும் என்கின்ற ஆசதான் வந்ததும் வராதுமா தசரதன் விசாமித்தரை பார்த்து உனக்கு என்ன செய்ய வேணும்னு கேட்டுக்கிட்டு ராமன கொடுன்னு சொன்ன பிறகு அப்புறம் சத்தியம் சத்தியம் உனக்கு வேண்டியதை கொடுப்பேன்னு சொன்னது சத்தியம் சத்தியம் தானே மீற முடியாது இல்லையா ஜெயதேவர் திருக்குன்னார் நம்ம இல்லையா உனக்கு என்ன வேணும் செய்யறேன்னு சொல்லி விட்டு கடைசியில உமக்கு நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும்னு இந்த குட்டிய கேட்டு விட்டாலே அந்த கைங்கரியத்துக்கு உரிமை தான் விவாகம் தொண்டு செய்யறதுக்கு உரிமை பெறுவுதான் விவாகம் மனு பெயர் ஒரு பெண்ணை ரட்சிக்கிறதுக்கு உரிமை பெறுவுதான் விவாகம் மனு பெயர் அந்த உரிமையை பெற்றுவிட்டு கைங்கரியம் பண்ணினா யாருமே ஆட்சேபனை சொல்ல மாட்டான் அந்த உரிமையை பெறாதபடி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாக்க நாலு பேர் நாலு அபவாதங்களை சொல்லுவார் ஆக வாக்கு கொடுத்தது வாக்கு கொடுத்து விட்டோம் இது காரணம் என்னங்கிறது ஜெயதேவர் புரிஞ்சு விட்டார் என்ன கிருஷ்ண சங்கல்பம் பகவானுடைய சங்கல்பம் தான் அப்படி அகில் அதுக்கு விரோதமாக நான் என்ன செஞ்சிட முடியறது என்று தீர்மானம் பண்ணி அப்படியே ஆகட்டும் ஆனா உன்னுடைய தகப்பனார் இடத்துல வா என்று அந்த கண்ணிகையை அழைத்துக் கொண்டே நேர அந்த பிராமண இடத்துல வந்து உன்னுடைய கண்ணிகையை எனக்கு யதோக்தமாக விவாகம் பண்ணி கொடுங்கள் என்று சொன்னதும் அவன் எதிர்பார்த்திருந்தான் ஏனால் பகவானுடைய சங்கர்பத்துல அவ்வளவு உறுதி அவனுக்கு இருந்தது அதனாலே ஒரு உச்சிதமான முகூர்த்தத்தில அழகா திரு கல்யாணம் நினைவிச்சான் இந்த தம்பதிகளுக்கு ஜெகதேவ இதே மகாமதி ஆசி மீலாச்சலே பூர்வம் கிருஷ்ண தியான பாராயணா ஜிதேந்திரியோ சர்வசாஸ்திர விச்சண சமாதி குணசம்பீணாவத கோவித பத்மாவயுதா சகல சத்குணங்களுடைய அந்த பத்மாவதியோட கிரகஸ்தர்மத்தினுடைய பிரயோஜனம் கிருஷ்ணசேவை என்று தெரிஞ்சிருப்பார் ஜெயதேவன் எப்ப கிரகஸ்தனாயிட்டாரோ இனிமே விருத்தி வேணும் விருத்தி இல்லாம கிரகஸ்தனா இருக்க முடியுமோ அவருக்கு ஏதாவது ஒரு தொழில் வேணுமே என்ன தொழில்னா பாகவத சம்பிரதாயத்துல ஒரு தொழில் சொல்லிருக்கு சிலோஞ்ச விர்தியா பரிதுஷ்டித்தா தர்மம் மகாந்தம் வீரம் துஷான உஞ்ச அப்படிங்கிறது ஒண்ணு போறோம் வைராக்கிய சம்பத் இருந்ததானா ஏதோ சுத்யாதிஷ்ட நிவர்த்தியதாம் பசிக்க விழுத அன்னம் வேண்டியது பேராசைகள் பட்டவங்க சொன்னா இஷ்டப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ண முடியாது அதுக்கு இதுக்கு அலையத்தில் தான் சரியா இருக்கும் ஏதோ நமக்கு ஒரு சாதாரண வஸ்திரம் போரும் தங்கிறதுக்கு ஒரு சிறு கொடிசை போரும் பசிக்கு இவ்வளவு அன்னம் போரும் சாது ஜீவனம் ஆசபூரா எதுல இருக்குன்னா பகவநாம கீர்த்தனத்துல அத்திலேயே மகாசாதுவா அற்புதமானே உஞ்சவீரா வைஷ்ணவ அர்ச்சன தத்தர பாரியா பிரேமரூபிண்யா பிரேமபக்தி உஞ்சவிருத்தி பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு தெருவோட போனா பாகியமான் யாரோ அவ அக்ஷத போடலாம் நமக்கு பாகியம் இருந்தா கிடைக்கிறது அர்த்தம் இல்ல யாருக்கு பாக்யம் இருக்கோ அவன் அக்ஷய பாத்திரத்துல அக்ஷத போடுவா அந்த அக்ஷத எதுக்கு உபயோகப்படுறதுன்னா வைஷ்ணவார்த்தன தற்பா அது நமக்கு சாப்பாட்டுக்கு நினைச்சேன்னு உஞ்சவருத்திக்கு போக மாட்டா ஏன்னா பத்து பாகவத ஆராதனை பண்ணலாம் பகவானுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு அதுல மிச்சப்பட்டுதான பாகவத பிரசாதம் நாம் சாப்பிடலாம் இப்படிதான் சாதுக்கள்னு நினைப்பா ஜெயதேவருடைய கிரகத்திலே போக வர சாதுக்கள் வரதும் போறதுமாவே இருக்கும் அவர் அர்ச்சாவதாரத்திலே அழகான ராதையையும் கிருஷ்ணனையும் பிரதிஷ்ட செய்து அந்த ராதையும் கிருஷ்ணனையும் ரொம்ப ரசித்து திருவாராசனம் பூஜை எல்லாம் செய்கிறார் பகவானுடைய அன்றாட வாழ்க்கையில பகவத் கைங்கரியமே அவருக்கு லட்சியம் வெளியிற்காலையிலேயே கிருஷ்ணநாத கீர்த்தனம் பண்ணிக் கொண்டு தீர்த்தமாடி வருவார் பிறகு கண்ணனை சுப்பிரபாதம் பாடுவார் பிறகு புஷ்பம் பதிக்கிறது சந்தனம் அரைக்கிறது முதலிய பூஜோபகரணங்களை சேர்ப்பார் அதற்குள்ள அழகா பாத்திரம் தேய்ச்சி மூலிகை கோலம் போட்டு பகவானுக்கு வேண்டிய பிரசாதமும் தயார் பண்ணிடுவாள் பத்மாவதி பகவானுடைய சன்னிதானத்துக்கு வந்து பகவான விசேஷமா அலங்கார பூஜைகள்லாம் செய்வர் உன் சர்ச்சைக்கு பழக்க வருவார் பகவானுக்கு போக பூஜை செய்வர் அணியார்கள் சாதுக்கள் யாராவது இருந்தால் அன்னம் விடுவர் மத்தியான வேளையில பாகவதத்தை படிச்சு கொண்டு பத்மாவதிக்கு அர்த்தம் சொல்லிக்கொண்டு ரசிச்சென்றிருப்பார் சாயங்கால அனுஷ்டானம் ஆயிடுதொல்லியோ சந்தியாஹாரதி ஆன பிறகு பகவன் நாம சங்கீர்த்தனம் எப்ப முடியும் கிடையாது சங்கீர்த்தனம் பண்ணி நிற்பார்கள் வெடிர்காலமே பகவானுக்கு டோலோசவம் பண்ணி தூங்க செய்வார்கள் இப்படியே அன்றாட ஆன் இந்த வைஷ்ணவ தம்பதிகளுக்கு இவர்களுடைய மனோபாவம் மிகவும் ரசமானது மிகவும் மதுரமானது தேன்போல இணைக்கிறது அவருடைய கிருஷ்ணபக்தி காரசாரமானது இல்ல சில பேருடைய பக்தி காரசாரமான இவர்களுடைய பக்தி மிகவும் மிருதுவானது ரசரூபமானது ஆகினாலே ரசித்து ரசித்து பகவானுக்கு அத்தகைய பாவங்களை செய்யலாம் ரசபாவனையால என்ன ஆகும் நாம் மனசை வெறுத்துண்டா கூட பகவான் வெறுத்துப்பனும் அப்படின்னு கூட நினைச்சுப்பா அதனால நிந்தாஸ்துதி காரசாரமானது சில பேருடைய பக்தி காரசாரமானதுன்னு சொன்னேன் அதுக்கு இதான் அர்த்தம் நிந்தாஸ்துதி காரசாரமானது அது மட்டும் இல்லை பகவத் சன்னிதானத்துல வந்து நம்ம நாமே திட்டிக்கிறது கூட பகவானுக்கு பிடிக்காதோன்னு இவ்வாளுக்கு தோணும் அதனாலே மிகவும் மதுரமான பாவத்துல பகவான் இடத்துல பக்தி பண்ணிட்டு இவர்களுடைய ஒரு பாவத்துக்கு ஏற்றபடி பகவானுடைய திவ்ய லீலைகளில இருந்து ஒரு காவியத்தை செய்கிறார் ஜெகதேவர் அதுக்கு கீத கோவிந்தம் அப்படின்னு ஒரு அழகான காவியம் இது ராதாகிருஷ்ணன் லீலையை சொல்றது ராதாதேவியை பத்தி புராண பிரமாணங்கள் நிறைய உண்டு ஸ்ரீ பாகவதில அத ரகசியமாக சொல்றார் மற்ற புராணங்களிலே விசரித்து சொல்லியிருக்கிறார் புராணங்களிலே ராதையனுடைய பெருமை பிருகாரதீய புராணத்திலையும் ஸ்காந்த புராணத்திலையும் பாத்ப புராணத்திலையும் பிரம்மவைவர்த்த புராணத்திலையும் பிரம்ம வைவர்த்த புராணத்துக்கு விவரணமாகக்கூடிய கர்கசம் என்கின்ற இதிகாசத்திலையும் ராதேனுடைய மிகமே வராக புராணத்திலையும் இப்படி பல புராணங்களிலே சொல்லப்படுறார் பாஞ்சராத்திர ஆகமங்களிலே நாரத பாஞ்சராத்திரத்திலே ராதையனுடைய பெருமை சொல்லப்படுறார் தந்திரங்கள்ல கிருஷ்ணயாவள தந்திரம் முதலீதான தந்திர சாஸ்திரங்கள்லயும் ராதேனுடைய பெருமை சொல்லப்படுறது மகாகவிகள்ல எல்லாருமே ராதேனுடைய பெருமையை ஆச்சாரிய புருஷர்களோ கவிகளோ கூட எல்லாரும் ராதையை பற்றி சொல்லியிருக்கிறார் ஏகதேவர்தான் சொல்லியிருக்கிறான்னு அர்த்தம் இல்ல பிரசித்த பிரசித்தனான ஆச்சாரியர்களே ராதேனுடைய பெருமையை ஆதிசங்கரே சொல்றார் ஆதிசங்கரர் ஜன்னாஸ்வாமி நயனே என்று ஜெகநாதாஷ்டகத்திலே ஆதிசங்கரர் ராதா சரசவபுராலிங்கன சுகஹா என்று சொல்லுகிறார் இந்த ஒரு ஸ்தோத்திரத்துல மட்டும் இல்லையே ஆதிசங்கரர் பல ஸ்தோத்தங்களிலே ராதையை சொல்றார் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில வேதாந்த தேசிகர் ராதையனுடைய பெருமையை யாதவாத்யதயத்திலே ரெண்டு ஸ்லோகங்கள்ல சொல்றார் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லும்பொழுது வைகுண்டத்தில் லட்சுமிக்கு முக்கியம் பிருந்தாவனத்தில் ராதைக்கு முக்கியம் என்கிறார் ரமா ராதாதய விபித்யசே என்று சொல்லுகிறார் பகவான் ஸ்தானம் எதுனால் உனக்கு வைகுண்டம் வாசுதேவனான உனக்கு இங்கே கோகுலம் ஸ்தான பேதத்தினாலே உனக்கு வைகுண்டம் ஸ்தானம் கோகுலம் ஸ்தானம் மாறிவிடலாம் ஆனால் பரிகரங்களும் பரிவாரமும் மாறிவிடலாம் பரதத்துவமான நீ மாறலையே என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்ற அதே பரபிரம்ம்தானே இங்க கோகுலத்திலேயும் இருக்கிறது அந்த ஸ்தானம் மாறிவிடுச்சு அது வைகுண்டம் இது கோகுலம் ஸ்தானம் மட்டுமில்ல பரிவாரம் மாறிவிடு அங்க யாரு நாள் ராமா இங்க யாரு நாள் ராதாதயா ராதையும் ஒரு கோபிகை அதே போல பல பக்தர்கள் ஜெயதேவ காவியம் அதில் இந்த காவியத்தில் பிரம்மவிபர்த்த புராணத்திலே சொல்லப்பட்ட ராதாகிருஷ்ண லீலையை ஒரே ஸ்லோகத்தில் அழகா முடிச்சு விட்டு பிறகு பகவானுடைய அநேக லீலைகளில் பகவானுடைய மானலீலை அப்படிங்கிற லீலையை எடுத்துக்கொண்டு காவியம்பூரா விவரிச்சு போறார் மானலீலையினா என்ன இந்தூர்ல நன்னா புரியும் வேற எந்தூர்லையாவது சொன்னா புரியாது அது இந்தூர்லேயே புரியும்னா பிரணைய கலக உற்சவம்னு வெங்கநாதனுக்கு நடக்கிறதே கம்மனி திருநாள்ல அதுக்குத்தான் மானலீலை அப்படின்னு பெயர் பிரய கலக உற்சவம் எவ் ரச நடக்கிறதுியார் இடத்துல பெருமாள் போயிட்டு வந்துவிடறார் ஸ்ரீரங்க நாச்சியார் கதவை தாளிட்டு மாசில காத்து நிற்கிறார் பெருமாள் உள்ள விடமாட்டேங்கிறார் அது பிறகு சுவாமி நம்மாழ்வார சிபாரசு வச்சு உள்ள பெருமாள் உள்ள விடப்படுறார் அப்படிங்கிற உற்சவத்துல விஷாவிஷம் அனுபவிக்கும் ரொம்ப ரசமான உற்சவம் இது வகண்ட ஹதயமுடையவாளுக்கு இது புரியாது குதர்கிகளுக்கு இது புரியாது குதர்கிகளுக்கு பரமரசிகர்களான நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இந்த உற்சவத்தை ஏற்படுத்திருக்கிறாள் எவ்வளவு ரம்யமான உற்சவம் அது கண்ணகிரானுக்கே உரிய நம்முடைய ஊர் பக்கத்துல திருவள்ளியங்குடியின்னு ஒரு ஊர் உண்டு அந்த ஊர் ராமகிரானுக்கு பேர் கோலவில்லி ராமன் பெயர் அந்த ஊர்ல கூட பிரணய உற்சவம் உண்டு அந்த ராம கோலவில்லி ராமனே நாலு வீதியை சுத்தி வந்து பிரணய கலகம் தாயார் கடவுள் சாத்தி வாசல் இருப்பா நாம அப்ப சின்ன அம்பியா இருப்போம் அப்ப நினைச்சுப்போம் இந்த உற்சவம் இங்கே பொருத்தப்படுவோம் ஏனால் ராமன் ஆச்சே அவர் ராமனுக்கு பிரணய கிரகத்துக்கு வழியே இல்லையே ஏன்னா இன்னொரு ஆசை நாயகி இருந்தாதான் பிரணய கிரகத்துக்கு வழி உண்டு ஆனால் சம்பிரதாய கோவில் சம்பிரதாயப்படின உற்சவத்தை பண்றான் ஆனாலும் கண்ணபிரானுக்கு தான் அது பொருத்தமா இருப்பதனாலே நம்பெருமானே கண்ணனாவும் அனுபவிக்கலாம் ராமனாவும் அனுபவிக்கலாம் என்று நாம் பெரியோர்கள் அனுபவிச்சு காட்டிருக்கிறதுனால அவருடையம்மகதி வீரவு சார்தோலு ரிஷபோபனு ரங்கநாதனுடைய கஜகதி சின்னகதி முதலிய காம்பீரியத்தை பார்க்கும் பொழுது சக்கரவர்த்தி திருமகனாவும் இருக்கும் ஒரு ரகசிய நாயகியை உரையூர்ல வச்சிருக்கிறத பார்த்தா கண்ணபிரானகாவும் தோணும் அந்த கண்ணபிரானகா அனுபவிக்கிற அவசரம் தான் இந்த பிரணய கலக உற்சவம் அப்படிங்கிறது அதுபோல கண்ணபீரான் விஷயத்துல இந்த கீத கோவிந்த்ங்கிற அவர் கொண்டிருக்கிற ஒரு அழகு ராதை அப்படிங்கிற தன்னுடைய இஷ்ட நாயகி அவளை விட்டுவிட்டு பகவான் வேறு ஒரு கோபியின் இடத்துல போயிட்டு திரும்பி வரார் பொழுது விடிஞ்சதும் வரானாம் திரும்பி வரும் பொழுது பொழுது விடிஞ்சதும் வரா அப்புறம் நாயகிச்சு வந்தா கூட அவள கோபம் வராது ராத்திரி பூராக கதடி கொண்டிருந்து கிருஷ்ண விரகத்துல தவிச்சிருந்திருக்கிற ராதை காலமே கண்ணனை பார்ப்பதும் புஷ்பச்சந்தன தாம்பூலாதிகளோட கூட சமர்ப்பிச்சா யார் சமர்ப்பிப்பா நான் சமர்ப்பிப்போம் இவர் தான் படுத்துக்க வரலையே பின்னா இப்படி புஷ்பச்சந்தன தாம்பூலாதிகள்லாம் ஏது இப்படி வாசல வந்து நிற்கும் பொழுதே பிரணதமதி பிரியமாக சாபியசூயம் கோபம் உண்டாகி யாகி மாதவ யாக என்று நேடுமோ அங்கே தன்னுடைய என்னுடைய வினை என்னை தூங்க பண்ணிவிட்டேன் என்ன தூங்க பண்ணதனால தான் உடனே பெரிய பிராட்டியாரை முள்ள படுக்கையில இறைக்கிவிட்டு பெருமாள் கலந்து போயிட்டாரிய வருத்திக்கிறாள் தன்னாட்டி இருந்த போதிலும் கூட ஆனால் என் பெருவான் எழுந்தொருளே முடியாது சொல்லிங்க ரொம்ப அழகு யாகி மாதவி கேசவனும் இரட்டினதும் உடனே பகவான் உடனே அவளை தாஜா பண்ண ஆரம்பிக்கல இப்ப மூடு சரியா இல்லையா ஜெயதேவர் இந்த காவியம் ரொம்ப ரசமானது அழகா எழுதிண்டு வரார் இதனா அருள் கவி ஒரு கவிதா சாமர்த்தியத்தாலே எழுதுறதில்ல அவருடைய அனுபவமாக்கும் கவிதையா வடியர் மமசிரிமனம் தேகி பட பல்லவ உதாரம் என்னென்னவோ சொல்லி எல்லாத்துக்கும் கேட்டு பதில் சொல்லி ஆச்சு ஒண்ணு எடுபடல பிரதிஜ பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த காலத்துல நம்ம காட்சியின இரும்ப கையில பிடிச்சிருந்த பிரதிஜம் பண்ணுவேன் எனக்கு ஒன்னை தவிர யாருமே தெரியாது நீ அனாவசியமா என்னை பத்தி சந்தேகிக்கிற ஆகனாலே காச்சியனை இரும்ப கையால பிடிப்பேன் அப்படின்னு சொன்னா காச்சியனை இரும்ப காட்டிலும் தீட்சணமான சுதரிசனாழ்வான சக்கரத்தை கையில பிடிக்கிற உமக்கு இந்த இரும்பு சுட போகிறதா அது போச்சு அப்புறம் பிரதித்ய பண்றதா இருந்தா பாம்பு குடத்துல பிரதித்ய பண்றது உண்டா ஆகனாலே பாம்பு குடத்துல கை பிரதித்ய பண்றேன் இன்னொரு நாயகி உன்னை தவிர எனக்கு கிடையாது சகசிரபனாகனைய ஆதிசேஷன் மேலையே படுத்தவருக்கு பாம்பு கிடத்துல கைவிடது ஒரு அசாதாரணமா அதுவும் சொல்லல சமஸ்த தேவதைகளும் சாட்சி அப்படின்னார் தெய்வங்கள்லாம் உமக்கு தெய்வமா இல்லையா பத்தியாருக்கு வேணா தெய்வமா இருக்கும் தேவத பார்த்து இது மாதிரி சொல்லுடான்னு உத்தரவு போட்டுட்டா அவள மீற போறாளா அதனால உனக்கு அனுகூலமா அவ சாட்சி சொல்லிட்டு போறான் ஆகினால தேவாதி தெய்வனான உனக்கு தேவதைகள் சாட்சி சொல்ல வர்றது ஒரு அசாதாரணமா என்ன சொன்னாலும் பிராட்டி ஏத்துக்கல கடைசியில என்ன ஆச்சு தன் விஷயத்துல பீரர் அபராதம் பண்ணிவிட்டா சரணாகதி பண்றது போல தான் அபராதம் பண்ணிவிட்டதுனாலே பிராட்டியை சரணாகதி பண்றது தவிர வேற வழி இல்லையன்னு ஆயெடுத்தா அதனால சொல்றார் மம சிதசி மண்டனம் என்று சரணாகதி அப்படின்னதை உடனே ஜெகதீவ சுவாமியை கை நெடுங்கல் இந்த வார்த்தைக்கு எழுத முடியல சந்தேஸ்வரன் வந்து பிராட்டினுடைய திருவடியில் விழவேன்னு எப்படி நாம் இதை எழுதுறது என்று அவருக்கு பயம் வந்து எழுத முடியலை வச்சுட்டார் பொருத்த வேற ஒரு பாடலை தயார் பண்ணி விடுவோம் இந்த வரி வேண்டாம் என்று சொல்லி அப்படியே வெச்சு விட்டு அதில் எண்ணத்தை சென்று ஸ்நானத்துக்கு போயிட்டார் ஸ்நானத்துக்கு போகும்பொழுதே அவருக்கு வேற வரிகள் தனக்கு தானே கவிதையை கல்பனை பண்ணிட்டே போறார் வேற வரிகள் வந்து ஹிருதயத்தில் அதை எழுதலாம்னு நினைச்சென்று பண்ணிட்டு வர இங்க ஜெயதேவர் வந்தார் ஒரு ஜெயதேவர் பத்மாவதி பத்மாவதி மதுரமாக கூட்டார் அந்த சொல்லையே அவ்வளவு பிரேமை இருக்கு பத்மாவதி ஓடி வந்தால் ஏன்னா எனக்கு ஒரு வரி நினைவு வந்தோ அதை பொழுதே எழுவிட்டு போயிடுறேன் அந்த சுகடியை எழுது சுகடியை எடுத்து கொடுத்ததும் அங்க ஒரு ஊஞ்சல் அதுல உட்கார்ந்து கொண்டு அதை அழகா எழுதி முன்பு போலவே அதுக்கு ஒரு பட்டு இருந்தது அதை போட்டு சுத்தி அங்க உள்ள பூஜா கிரகத்துல பகவத் சன்னிதானத்துல வச்சுட்டு போயிட்டார் ஜெகதீல சுவாமிகள் வழக்கப்படி அனுஷ்டானங்கள் பூர்த்தி பண்ணி அங்கே வந்து பகவானுக்கு ஆராதனம் பண்ணி விட்டு தானும் இப்ப நான் தயார் பண்ணின பதத்தை எழுதலாம் என்று நினைச்சு அந்த சுவடியை அடுத்து திரிச்சு பார்த்தா நாம் எழுத வேண்டாம்னு வச்சிருந்த வரி எழுதியிருக்கு ஸ்மர மமி மண்டனே பரபல்வாரி மஜி துணோ மதன்கத நா அப்படியே எழுதி பார்த்து பத்மாவதி உடனே நீங்கள் ஓடி வந்தார் ஏ சுவாமி இது யார் இது யார் எழுதினான்னு என்ன கேட்கிறாள் எனக்கு என்ன தெரியும் நீங்கதானே வந்தேன் இப்போ நீங்க நான் நான் வரலயே நான் நான் இதை எழுத கூடாதுன்னா வச்சுட்டு இல்லையே நான் தான் இங்க வரலையா என்ன தேய்ச்சுண்டு அங்கே வந்தேல் தோனினது உடனே எழுதி விடணும் அப்புறம் ஸ்நானம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன் நான் தானே எடுத்துக் கொடுத்தேன் இந்த ஊஞ்சல்தானே உட்காந்து கால் மேல் கால் போட்டுண்டு அதுக்கு மேல வச்சு கையை வச்சு எழுதினால பத்மாவதி நான் வல்லிய நான் வல்ல யாரு எழுதினா யாருடைய எழுத்து உங்க ஹயத்துல தோணி பொருத்த சொல்லாம வச்சுருந்ததை வேற யாருக்கு எழுதிட முடியும் உங்க ஹயத்துல தோண்டினதை பொருத்தியாருக்கு சொல்லியிருந்தா அவன் எழுதியிருக்கலான்னு யாருக்குமே சொல்ல கூடாதுன்னு ரகசியமா வச்சுருந்ததை விட்டு விட்டதை எழுதினா உங்க ஹிருத்துல இருக்கிறவனே தான் இதை எழுதியிருக்கணும் பகவானா கிருஷ்ணனா கண்ணபிலானா இதை எழுதினதே என்று நினைச்சாள் உடனே அந்த பத்மாவதிகையே ஒழுங்கி போல பார்க்கிறார் என்று கூட்டு கண்ணீர் விட்டார் பத்மாவதியை பார்க்கிறார் பத்மா நீதான் உண்மையான பக்தை ஒருகால் பிரபுவுக்கு இது இஷ்டமானால் எனக்கு நேர வந்து சொல்லக்கூடாதா நான் அங்கங்க தீர்த்தமாடி இருக்கிற போயிருக்கிற சமயமா அந்த பிரபு உனக்கு தரிசனம் கொடுத்தானா உன்னை பத்துமான கூப்பிட்டானா இந்த ஊஞ்சல உட்காந்துட்டானா நீ எடுத்து கொடுத்தயா என்ன போலையே இருந்தானா அந்த பிரபு என்னென்ன நினைச்சேன்னு நீ கொடுத்த உன்னை காட்டிலும் உலகத்துல யார் धनियामे मे भार्ये सफला भक्तिरवि या साक्षा गोपीनाथं कृपा धींगू अहो गो राधापतेरव आह सरय किल चेष्ट गो अक्षरा च पश्याण ஆனால் நீ மகாபாக்யும் தான் எனக்கு கிடைக்காது போனாலும் இந்த ஸ்ரீ கோஷத்துல என்னுடைய அழகான எழுத்துக்களை பார்க்கிறேனே இந்த முத்து முத்தான அந்த பிரபுவனுடைய எழுத்துக்கள் என்னுடைய புஸ்தகத்துல இருக்கிறேன் அக்ஷராணி ஜபஸ்யாமி கிருஷ்ணேண லிஹிதான்யகம் ஆத்மபந்தோ கிருபா சிந்தோகோ भक्तवत्सला, देखी में, எனக்கு வேண்டியது எந்தன்மா எடுத்தாலும்னுடைய சரணத்துல அசஞ்சலமான பக்தி தான் வாழ் நான் புகழுக்கோ பணத்துக்கோ வேறு எதற்கும் ஆசைப்படல நகாமே தனம் தானியம் மனச சமாதானம் பண்ணிகண்டார் மேலும்ீத கோவிந்தத்தை எழுதி கொண்டும் பாடிக்கொண்டு போய் பொழுதுபோக்கின்றிருக்கிறார் ரொம்ப ரசமா இருக்காம் இப்பொழுது அவருக்கு பக்தி மார்க்கம் உண்மையிலே பத்மாவதனுடைய குணங்களை நினைச்சு தனக்குத்தானே கண்ணீர் கூட விடுவர் அவளுடைய பக்தியை பார்த்து இவருடைய பக்தி சாஸ்திரியமானது சம்பிரதாயமானது அவளுடைய பக்தி ரசமானது அவள் பக்கத்துல இருந்து பக்தி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குற அழகே அவளுக்கு அவருக்கு ஆனந்தமா இருக்கும் பகவான அபிஷேகம் பண்றதுக்கு கிருஷ்ணனை எடுத்து வைப்பார் அபிஷேகத்துல வந்து தாராபாத்திரம்னு ஒன்று உண்டு அதுல பாலை விட்டா அவிச்சின்னதாரையா விழும் துஷ சுத்தம் முடிகிற வரையில அப்படியே வச்சுட்டு இருந்தா தாரையா விழும் அவிச்சின்னதாரையா விழுந்தாலோ சகசிரதாரியா விழுந்தாலோ அதெல்லாம் அபிஷேகத்துல விசேஷம்னு சொல்லியிருக்கு அந்த அபிஷேக பதவி இவருக்கு தெரியும் சாஸ்திரம் இப்படி சொல்றாரு சாஸ்திரம் வேற பாவம் வேற இல்லையோ சாஸ்திரம் இப்படி அவரை தாரா பாத்திரத்தை வச்சு நிறைய பாலை வச்சு பாலகோபாலனை உட்கார காமிச்சண்டே இருப்பான் சகசிர சீருஷா புருஷா சகசிரா சகசிர பாத்திரி ஜெகதேவருடைய பக்தி பத்மாவதி அதை பார்த்துடே இருப்பான் உடனே ஜெகதேவரை பார்த்து குழந்தைக்கு மூச்சு திணற போறதே கொஞ்சம் அந்தண்ட எடுத்து கொள்ள பாத்திரத்தை இது வந்து இது வந்து சாஸ்திரத்துல சொல்லலையே பூஜா பத்ததியில இது சொல்லலையே இது எப்படி வரும் இது பிரேம பாவம் அப்ப பாப்பார் பத்மாவதிய பத்மாவதி இந்த பிரேம பாவம் எனக்கு இப்பொழுதுதான் கொஞ்சம் கிழக்கு விழுக்கிறது மாதிரி தெரியாது என்று சொல்லுவார் அதே போல புஷ்பங்களை நிறைய பரிச்சு வச்சிருந்து பகவானுக்கு பூஜை பூஜனை வேடிக்கையான நினைச்சுப்பேன் பகவானை தரிசனம் பண்ணனும் தரிசனம் பண்ணுங்கிறதுக்காக கியூவில் நின்று டிக்கெட்டு வாங்கியோ வாங்காதபடியோ எப்படியோ கியூல நின்று வந்துருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகரணும் கூட்டம் நிறையா இருந்துட்டு தான் அவ தான் என்ன பண்ணுவார் நிர்வாகிகள் இப்படியே வந்தா அப்படி நின்னு அப்படி நின்னு அப்படி நின்று எந்தெந்த ஊர்லேயே வந்திருக்கிறாலோ தெரியாது எங்க எங்க எங்க பஸ்ல ஏறினாலோ எங்க திண்டாடினாலோ ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதன தரிசனம் தானே வந்திருக்கிறா சன்னிதானத்துக்கு வரும்போது ஒரு பக்தி வரும் அவளுக்கு பத்தினா கண்ணை முடிக்கிறதுன்னு தான் தெரிஞ்சுருக்கோம் இல்லையா கண்ணை மூடினு விட்டா பக்தி நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா அப்படி நின்னு இப்படி நின்று நேர சன்னிதானத்துல வந்ததும் அங்க சேவார்த்திகள் சேவார்த்திகளுக்கு தரிசனம் பண்ணி வைக்கிறாள் பெருமாள் சேட சயணத்துல படிச்சுட்டு இருக்கிறார் ரங்கநாதர் அப்படின்னு கைவிளக்கு தூக்கி இப்படி காட்டும் பொழுது உடனே இவ அண்ண பண்ணா கணத்துல பட்டு பட்டுன்னு அடிச்சு கொண்டு இறுக்கி கண்ணை மூடினு பக்தி மூடி சந்தன் வந்தவன் தாண்டி ஆயிடுச்சு எங்க ஆச்சு உள்ள வந்து பார்க்கும் போது கண்ணை மூடினு கணத்துல போட்டு ஆச்சுன்னா பார்க்க முடியுமா அங்க பாக்குற ஒரு சில நிமிஷத்துக்குள்ள நல்லா பார்த்துட்டாங்க அப்புறம் இந்தண்ட எங்கயாவது ஒரு மண்டபத்துல வந்து உக்காந்து அப்படியே தியானம் பண்ணிட்டு அப்படி ஒரு பரவசம் சில பேருக்கு வரது இல்லையோ அந்த சமயத்துல அது போல பூஜைனா பூஜாந்தது பிரணயாவலோகைஹி என்று கோபிகைகள் சொல்றார் அவளுக்கு தான் அந்த பூஜா பதவி தெரியும் எதுனால் பிரணயாவலோகைகி இவர் பூஜை பண்ணுறான் கையில புஷ்பத்தை துளசி எடுத்துன்னு விஸ்வஸ் மயிடமாக விஷ்ணவேடமா விஷட்காராயணமாக கமலாநாதாயினா கிருஷ்ணாயணமாக வாசுதேவாயினா சனாதனாயனமான்னு போட்டுடே இருக்கிறா கண்ண மூடி என்று புஷ்பா அப்படியே கிருஷ்ணன மூடி நிறைய புஷ்பமா ஆயிடும் பத்மாவதி சொல்றாள் அந்த பூவை தள்ளி விடுங்களேன் இந்த பூவை முள்ள போடுங்களேன் என்று சொல்றா அப்புறம் பார்த்தா அந்த பூவை தள்ளி விட்டு சலனத்துல அழகா பார்த்து இப்படி நிறைய துளசி அப்படியே சலனத்துக்கு கீழவே போட்டு வந்துட்டா இப்ப எப்படி இந்த துளசி முட்டா வந்திருக்கிறது கோவர்தன மாதிரி இருக்கு அதுக்கு மேல கிருஷ்ணன் நிற்கிறது மாதிரி இருக்கு என்று அப்ப இப்போ பக்தி ரசம் இது போல ரசித்து ரசித்து பக்தி செய்யறதுக்கு பத்மாவதியினுடைய சம்பர்க்கத்திற்கு பிறகுதான் ஜெயதேவருக்கு தெரியறது இப்ப உட்கார்ந்து இருந்தா எழுந்திருந்தா நடந்தா எதிர்பார்த்தாலும் கிருஷ்ணஸ்மரணம் வந்துவிடுத்து அவருக்கு வீட்டுல ஒரு பூ பூத்தா கூட இதை கொண்டு கிருஷ்ண நடத்துல ராதையினுடைய கையில கொடுத்தா எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் எதிர்பார்த்தாலும் கிருஷ்ணஸ்மரணம் அலங்காரம்னு பண்ணினாலும் சம்பிரதாயத்துக்கு வஸ்திரம் கட்டுறது பக்கத்துல அவக்கொண்ட அழகா அந்த ராதிக்கு வேண்டிய சின்ன சின்ன பாவாடை எல்லாம் அவளே தச்சு வச்சிருக்கிறா இந்த பாவாடைய சாத்துங்கள் மேலாக்கு மாதிரி நீல பாவாடைக்கு மஞ்சளான மேலாக்கு போட்டா இருக்கும் என்றெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் ஷ குலாத்தக்கிருஷ்ணம்ாயனையாக்கம் நிறவு முகர்முக ஆராதய ஆனந்தம் பரமா பத இவளுக்கு பொழுது போனா பொழுதுபிடிஞ்சா இதே ஆனந்த விதவிதமாக கிருஷ்ணன் அலங்காரம் பண்றதும் ராதையை அலங்காரம் பண்றதும் அவளை பத்தியே பேசுறதும் இவர்களுடைய உலகமே தனி இந்த ரெண்டு பேர்கள் தான் அந்த ரெண்டு பேர்கள் தான் ராதையும் கிருஷ்ணனும் தான் ஜெகதேவரும் பத்மாவதியா ஜெயதேவருக்கு ஒரே ஒரு புத்திரன் இருந்ததாக பின்னாடி தெரிகிறது சரித்திரத்துல இப்படி ஏகாந்தமாக பக்தி பண்ணிட்டு இருக்கிறார் பத்மாவதிக்கு நல்ல நாட்டியத்துல பரிச்சயம் உண்டு ஜெகதேவரே சொல்லி கொடுத்துட்டார் ஜெயதேவருக்கு சகல கலையும் தெரியும் இப்ப பக்தி ரசமான போய் பக்தி ரசமாயிட்டா மற்ற ரசங்கள் எல்லாமே பக்திக்கு அங்கமாயிடும் ஆகினாலே அந்த எப்படி நாட்டியம் ஆடணும் அப்படிங்கறது ஜெகதேவரே சிக்ஷ பண்ணினார் பத்மாவதி சரண சாரண சக்கரவர்த்தி பத்மாவதி சரண சாரண சக்கரவர்த்தி விவாகத்துல சப்தபதினு ஒரு கர்மா உண்டு வரனுடைய கன்னிக்கையுடைய காலை பிடிச்சு வரன் நடத்திட்டு போகிறான் ஏழு அடி ஏக விஷயத்தை சொல்லி பிடிச்ச நடத்தினார் ஒரு அர்த்தம் உண்டு பத்மாவதி சரண சக்கரவர்த்தி அப்படின்னு அதை விசேஷி சொல்ல வேண்டியது இல்லையே பத்மாவதா அப்படிங்கறது ஒண்ணு போறமே இது பத்மாவத காலை பிடிச்சு நடத்தினார் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே ஆனால் இங்க என்ன பரத நாட்டியீதியில எப்படி இல்லாம நர்த்தனமாடணும் என்கின்ற அந்த நாட்டிய பத்ததையே பத்மாவதிக்கு தானே ஜெகதேவர் சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறது தான் இங்க தெரிகிறது பத்மாவதி சரண சாரண சக்கரவர்த்தியின் இந்த கீத கோவிந்தத்தை ஜெகதேவர் மிகவும் ரம்யமா பாடுவர் வீண வாசித்து கொண்டே பத்மாவதி நாட்டியம் ஆடுவர் அங்கு ஒரு அழகான ஊஞ்சல்ல ராதையும் கிருஷ்ணனையும் எழுந்துள்ள பண்ணியிருப்பார் அவளுக்கு ஒரு சின்ன குடி அவர்களுடைய ஒரு ஏகாந்த பஜனத்துக்கு நாலு பேர் பக்கத்தில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த ரெண்டு பேரும் கதவை தாளித்தாளால் இவர்கள் அடிக்கிற கூத்து கிருஷ்ணனுக்கு தான் தெரியும் வெடிய வெடிய கால்த கஜியை கட்டி கொண்டு பத்மாவதி குதிப்பல் இவர் பாடுவர் சில சமயம் ரெண்டு பேரும் எழுந்து நர்த்தனம் ஆடுவாள் அவளுக்கு ஒரு அலாதி சுகம் விஷ்ணூர் கானஞ்சன் நடனஞ்சன் நாலு பேரும் மத்தியில் அதை ஆடினா தானே நமக்கு ஒரு அகம்பம் வந்துடும் நாலு பேரும் வேடிக்கை பார்ப்பா பக்தியினுடைய ரசம் குறைஞ்சிடும் கிருஷ்ணன் பொறுமே நம்ம நாட்டியத்தை கிருஷ்ணன் கேட்டா பொறுமே நம்முடைய கானத்தை இப்படி மதுரமாக கான நாட்டியத்தை பண்ண என்று இருக்கும்போது ஒரு அஷ்டபதி வந்துடும் ராதையினுடைய சொல்றது பக்தி சாஸ்திரங்களே இந்த லட்சணத்தை மகாபாவ லட்சணம் என்று அதிரூட மகாபாவ லட்சணம்னு சொல்லியிருக்கிறாள் இது தான் இது வந்ததுன்னு சொல்ற பக்தி சாஸ்திரங்களே விதமான லட்சணங்கள் சொல்லிட்டு அதுல ஒண்ணு ரெண்டுதான் சில பேர் இடத்துல காண பத்தும் பூர்ணமாக ராதையின் எடுத்துதான் காண கிடைக்கும் அந்த கிருஷ்ண விரகத்தை ராதையனுடைய கிருஷ்ண விரகமாவது இங்க சொல்லப்படுது இந்து கிரணம் அதிகரோ நிந்ததி சந்தனம் இந்து கிரணம் என்று அஷ்டபதி ராத கிருஷ்ண விரகத்துல தவிச்சென்று வர்ணிக்கிற அஷ்டபதி இது இதுக்கு அபிநயம் பண்ணணும் எப்படி அபிநயம் பண்றது லீல யாருந்தா அபிநயம் பண்ணிவிடலாம் விரகத்தை எப்படி அபிநயம் பண்றது விரகங்கிற அனுபவம் வந்தா தானே அபிநயம் பண்ண முடியும் இது அபிநயம் பண்ணதும் அப்படியே திகச்சிருக்கிறார் ராதையாக எப்படி ஆகிட முடியும் யாராதான் இருக்கட்டும் அப்படியே திகச்சு நிற்கிறார் அபிநயமே பண்ணல ஜெகதேவர் பாடிண்டே போனார் ஒரு கடைசியில அவளை பார்த்து சொல்றார் ஜெகதேவர் ஒரு இது உன் மனசுக்கு அதனை பண்ண முடியலையானால் இதம் ஆதிக்கம் எதி மனசா நட்டனீயம் இத உன்னுடைய அங்கங்களாலே நடனம் பண்ண முடியும் முடியலையானால் அந்த ராதாபாவத்தை மனசாலு நடனம் பண்ண அதாவது மனசால தியானம் பண்ணு அதிகமாயிருக்கும் பட்சம் ஒன்னாலது உனக்கு உன்னுடைய பாவத்துக்கு அதிகமாயிருக்கும் பட்சத்துல இத மனசால நடனம் பண்ணு அதாவது மானசிக்க பாவனை பண்ணு ராதை எப்படி இருந்திருப்பல் எப்படி கைய வச்சிருந்திருப்பல் எப்படி உட்காண்டிருந்திருப்பள் எப்படி தியானம் பண்ணியிருப்பல் அதை மனசால தியானம் பண்ணதும் ராதை விரகிணியான ராதைய தியானம் பண்ணதும் ராதையாயே ஆயிட்டாரு அடுத்தட்சணம் கண்களுடன் மேனி செலுத்தது உடம்பு கொன்று பேடுத்து வலை கயண்டு உடம்பு வியர்த்து பேடுத்து சர்வபாவங்களும் அவளுக்கு உண்டாகி கதர ஆரம்பிச்சு விட்டாள் கிருஷ்ணா சியாமசுந்தரா உன்னை விட்டு தாங்காதே உன் தரிசனம் கொடு அப்படின்னு இப்படி கதறத்தை பார்த்தார் சுவாமிகள் உடனே தான் ஜெயதேவன் இவள் என்னுடைய தர்மபத்னி பத்மாவதி அப்படிங்கிறது மறந்துடுத்தான் ஜெயதேவருக்கு தேகதேவர் ஏன்னா அவதார் ராதே நான் தான் சகி நான் ராதையினுடைய தோழி என்று நினைச்சுட்டார் தான் ஒரு ஆண்பிள்ளைங்கிற பாம அவருக்கு இல்லை பத்மாவதியில போட்டு இதோ கிருஷ்டம் வந்துட்டான் நீ இதோ கிருஷ்டம் வந்தாச்சே நீ வருத்தப்படாதே நீ ஆகாதம்மா அவன் பக்தவசலன் இதோ வந்தாச்சே அப்படின்னு சாந்தனை பண்றார் இப்படி சாந்த்வன பண்ணும் பொழுதே அந்த ஊஞ்சல் தானே இப்படி ஆடித்தா சற்று நேரத்துக்குள்ள குழலோசை கேட்கிறது சற்று பார்த்தால் அர்ச்சாவதாரமாக இருந்த எந்தெருமான் திவ்ய ரூபத்துல தரிசனம் கொடுக்கும் கீத கோவிந்த கானேன பிரசன்னோ பகவான் ஹரி கச்சித் கீர்த்தயூர் மீதா ஹரி பிரசன்னச்சாரவன்குண்டிலாலம் கஸ்தூரிலாட்சி வாதயந்திங்கன தூட்ணியம வைஜய लाधर व्यत्यस्तरणोज जय देव ददर्शत நீலமேகசியனாக பீதாம்பரதாரியாக சரணத்தில் நூபுரம் ஒரு சரணத்தை ஊன்றி மற்றொரு சரணத்தை மாத்தி வைத்துக் கொண்டு மார்பல ஹார மாலையும் ஹரிசந்தனமும் காதுகளில் மகரகுண்டலமும் சுருண்ட கேசமும் தலையில மயிலிறகும் கையில குழல் வைத்துக் கொண்டு வேணுகானம் பண்ணிக் கொண்டு பக்கத்தில் உள்ள ராதை கையில கிளிய வைத்துக் கொண்டு நிற்கக்கூடிய ராதையினுடைய தோல்ல கை போட்டுக் பகவான் இப்படி திவ்ய தரிசனம் கொடுக்கிறார் ஜெயதேவர் மூர்த்தியாகி விழுந்துட்டார் பத்மாவதியும் இந்த ரெண்டு பேர்களையும் பகவான் லாலன பண்ணினான் நீங்கள் இரண்டு பேரும் என்னிடத்துல இப்படியே அச்சஞ்சலமான பக்தியை பண்ணி கொண்டிருங்கள் என்று அனுகிரகம் பண்ணி மறைஞ்சானா வேற என்ன அனுகிரகம் தான் இவாழ் விஷயத்துல கிருஷ்ணன் பண்ணிட முடியும் ஆயிரம் கொடுக்கறதுக்கு கிருஷ்ணன் இருந்தாலும் இங்கே வாங்கிக்கிறதுக்கு ஆள் இல்லையே இவர்களுக்கு வேண்டியது ஜென்மணி ஜென்மனி பக்தி வேணும் என்றுதானே கேட்பார்கள் அவர்களுக்கு ஏற்ற அத்தகைய அனுகிரகம் பண்ணிவிட்டே பகவான் வரைஞ்சார் அன்றொரு நாள் பகவான் ஜெயதேவரை போலயே வந்து இதுல கையெழுத்து போட்டுட்டு போன பிறகு அவனுடைய திவ்ய தரிசனம் கிடைக்கலையே என்று தாபப்பட்டிருந்த ஜெகதேவருக்கு இப்பொழுது திவ்ய தரிசனம் கிடைச்சு மிகவும் அபரமானந்த அடைஞ்சார் தன்னுடைய கீத கோவிந்தத்தை பகவான் பூர்ணமாக அங்கீகாரம் பண்ணிவிட்டான் என்கின்ற சந்தோஷம் அவருக்கு கீத பாடுவதே அவருடைய ஒரு பொழுதுபோக் அதான் அவருக்கு காலட்சேபம் கீத சில பேர்கள் சில குழந்தைகள் அந்த கீத கோவிந்தத்தை சொல்லிக்கிறார் பெரிய சபைகள்ல அதை பாடணும்னு அவர் விரும்பல ஏனால் பரம ரகசியமான மதுரமான லீலையா இருப்பதனாலே தகுந்த அதிகாரிகளைத்தான் அதை கேட்கவோ பாடவோ கூட்டுறார் அவர் பாகவதத்தை எப்படி ரசிகாக பூவி பாபுக்காக என்று ரசிகர்களே நீங்கள் வாருங்கள் எண்ணுகிறார் ரசிகர்கள்லாம் யாரு பக்தர்கள் தான் பக்தர்களுக்கு தான் ரசிக தெரியும் வேற யாருக்கு ரசிக தெரியும் அதனாலே அவர் கீத கோவிந்தா ஆரம்பிக்கும் பொழுதே உலகம்பூரா தன்னுடைய கெய் கீத கோவிந்தத்தை பிரகாசப்படுத்தணும் தான் ஒரு பெரிய மகாகவியின் பேர் வரணுங்கிற எண்ணம் இல்லை அவர் தகுந்த அதிகாரிகளாக நாலு பாகவதால் பாடினா போறோம் என்றுதான் அவர் ஆசைப்பட்டார் அதனால சொல்வார் எதி ஹரிஸ்மரணே சரசம் மனஹா எதி விலாச கலாசு குதூகலம் மதுர கோமள காந்த பதாபலிம் ஸ்ரீனு ததா ஜய தேவ சரஸ்வதி ஹரிஸ்மரணே சரசம் மனஹா ஹரிஸ்மரணத்திலே உங்களுடைய மனம் ரசிக்குமானால் மதுர கோமளமான கவிதையினுடைய ரசம் உங்களுக்கு ரசிக்குமானால் இனிமையான சிங்காரம் உங்களுக்கு ரசிக்குமானால் கீத கோவிந்தத்தோடு என்று சொல்கிறார் எதுனால் சிங்கார ரசத்தினுடைய உபயோகம் கிருஷ்ணரசான் முக்கியம் அத சிங்கார ரசத்தினாலே அலங்கரிக்கணும் இந்த ரசபாவம் தேர்ந்து எடுத்து பொறுக்கி எடுக்கணும் இல்லாது போனா இது வராது ரசம் ரசதரம் ரசத்தமும் ரசத்தமத்துக்கு மேலே கிடையாது அத்தகைய ரசதமமான ஒரு அனுபவம் யார் கொண்டோ அவளுக்குத்தானே இது புரியும் அதனால இதை சபைக்கு கொண்டு வரணுமோ அவர் இஷ்டப்படலையே யாரோ நாலு பாகவதால் இதை பாடுறார்கள் அங்கங்கு பாடினால் சில கவிகள் வந்தார்கள் இது அத்து அத்துன்னதமான கவிதையாயிருக்கு இதை இப்படி அவர் தனக்குதானே பாடி இருக்கிறாரிய சபையில அரங்கேற்றம் பண்ணினா சர்வ ஜனங்களும் கேட்டு ஆனந்தப்படுவாளே ஜெகதேவரிடத்துல வந்தால் இந்த கீத கோவிந்தத்தை இன்னும் அரங்கேற்றம் பண்ணலையா நான் கிருஷ்ண சன்னிதானத்துல அரங்கேற்றம் பண்ணிட்டேனே அதை பெரிய சன்னிதானம் எங்க இருக்கும் ராஜசபையில ஜெகதேவரை இஷ்டப்படல அப்படியானால் ராஜசபைக்கு வர வேண்டாம் ஜெகநாத பகவானுடைய சன்னிதானத்திலே பாடலாமே அதுல அவருக்கு இஷ்டம்தான் ஏனால் கீத கோவிந்தமே ஜெகநாதனத்தான் முக்கியமாக கொண்டு பாடப்பட்டிருக்கு அதனால எடுத்த எடுப்பிலே ஜெய ஜெகதீசகரே என்று முதல் தசாவதார கீர்த்தனமே ஜெய ஜெகதீசானு கொண்டு பாடியிருக்கிறார் நடுநாயகம் போல பன்னிரெண்டாவது அஷ்டபதியில ரே ஜநாதே என்று நடுநாயகமாக ஜன்னா நாமத்தை தான் அங்க வச்சிருக்கிறார் ஜெகநாதனுக்கு அர்ப்பணமா தான் பாடப்பட்டது கீத கோவிந்தம் கோவிலே நம்முடைய கீர்த்தனங்களை பாட அனுமதிப்பாளம் கோவிலையே கூப்பிட்டு பாட சொல்வாங்கும் பொழுது ஜெகநாதன் எதிரிலேயே பாடுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சதுங்கும் பொழுது அந்த பாக்கியத்தை நாமே இழக்கணும் என்று நினைத்து கொண்டு வந்தார் ஜெகநாதனுடைய சன்னிதானத்துல கீத கோவிந்தத்தை பாடினார் ஜெகநாத பகவான் மனமுகம் அதை கேட்டு பரம சந்தோஷத்தை அடைஞ்சார் பிரசித்தி வந்த கோவிந்தர் மகாராஜா கேள்விப்பட்டார் உடனே தன்னுடைய பண்டிதர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஜெகதேவர் பெரிய கவி அவர் மிகவும் கீத ஒரு காவியம் எழுதியிருக்கிறார்னு பிரசித்தியாருக்கே அவர் ஏன் நம்ம சபைக்கு வரல பண்டிதர்கள்லாம் அலங்கரிக்கக்கூடிய இந்த சபையில அவரும் இருக்க இருக்க வேண்டாமா அவரை அழைத்து கொண்டு வா என்று சொன்னார் பண்டிதர்கள் நான் சொன்னார்கள் அவர் ஒரு சுதந்திர பிரகிருதி நாம் கூட்டத்தினால வந்து விட மாட்டார் வேணா கூட்டு பாருங்க ஏன் ராஜ ஏதாவது ஆகநாதனே அவர் வருவார் அவருக்கு ஜெகநாதன் ஒரு குறையும் வைக்கலையே ஏன் ஜெகநாதனை விட்டுவிட்டு அங்க போயிட்டா அப்புறம் ஜெகநாதன் விடுறாப்ல ஆயிடும் அப்புறம் அங்க போயிட்டோம்னா அவர் ஒரு கனகாபிஷேகம் பண்ணுவார் கனகாபிஷேகம் பண்ணாரோ இல்லையோ ஒரு ஒரு வஸ்திரம் வாங்கி போத்தி விடுவார் அப்புறம் அவர்கிட்டக்கு தாட்சிணியம் வந்துவிடும் நமக்கு தாட்சிணியமோ இந்த பிரபு எடுத்து அதுதானே சுகமா ராம சமிதி சேவ சுகமா தியாகராஜ சுவாமிகள் ராமனை விட்டு அந்த போக மாட்டேன்னு சரகோஜிராஜா கூட்டத்துக்காக போயிட்டா என்ன ஆகும்னா ஸ்ரீராம இன்னைக்கு ராமனுக்கு திருமஞ்சனம் அவர் எடுத்து வைப்பார் உடனே ராஜா ஆத்திய கச்சேரிக்கு உடனே மகாராஜா வர சொன்னார்ன்னு ஆயிடும் கனகாபிஷயத்துக்கு உட்காந்ததுனால்தானே எப்படி ஆகினால் அவர் நினைச்சென்றார் நான் உஞ்சவிர்த்தியில எடுத்து இந்த எந்த ஒரு அரிசியை எடுத்து இதை கஞ்சி வச்சு சாப்பிடுறேன் இதுவே போகும் இதுவே போதும் எனக்கு நவநீதம் கிருதம் கீரங்களாம் ஸ்ரீராமநவமி இன்னைக்கு ராமருக்கு திருமஞ்சனம் அண்ணல எடுத்து வைப்பார் உடனே ராஜா ஆத்யே கச்சேரிக்கு உடனே மகாராஜா வர சொன்னார் ஆயிடும் அன்னைக்கு அன்னைக்கு கனகா விஷயத்துக்கு உட்காண்டதுனால்தானே எப்படி ஆகனால் அவர் நினைச்சென்றார் நான் உஞ்சிவிறியில எடுத்து இந்த எந்த ஒரு அரிசி எடுத்து இதை கஞ்சி வச்சு சாப்பிட்றேன்னு இதுவே போகும் இதுவே போரும் எனக்கு நவநீதம் கிருத்தம் கீரங்கள் எல்லாம் போட்டோன்னு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை ததி நவநீத கீரமுலோ ருச்சி தாத ரதி தியானமுலோ எது ருச்சி மமத பந்தனயுத நரசுமா சுமதி தியாகராஜுனை கீர்த்தன சுகமா என்று பாடினார் வேதாந்தேசரன் தன்னை தேடி வந்த கிருஷ்ணதேவராயரை அனுபவித்த தன்னுடைய தேடி வந்து சிறிய சம்மானத்தை வரவேற்ப தள்ளிவிட்டார் அவர் ஏனால் ஹஸ்திசைலாக்கரே வஸ்து பைதாமகம் தனம் என்று சொல்லுகிறார் பிதிரு பைதாமசமானே அப்பேற்பட்ட ஒரு சொத்து எனக்கு இருக்கோ இல்லையோ பிரம்மதேவனாலே ஆராதிக்கப்பட்ட வரதன் என்கின்ற பிரபு இருக்கிற வரையிலும் முன்னூத்தின இடத்துல கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லைனால் அத்தகைய வைராக்கிய சம்பத்து உடையவர் ஜெயதேவர் அகனாலே ராஜசம்மானத்துக்கு அவர் ஆசைப்படல கூபட்டும் வரலேனதுமே இந்த ராஜாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்துவிடுத்து கோபம் வந்தாலும் என்ன பண்ணிட முடியும் இவர அதனால போட்டிக்கு ஒரு காவியம் பண்ணினான் தன்னுடைய காவியத்தை காவியம் பிரசித்தி வந்துட்டாலேயே கீர கோவிந்த காவியம் எடுபடாது ஆனால் அவன் காவியத்தை சிந்துவாரே இல்ல ஒரு நாள் பெரிய சபை கூட்டி பண்டிதாளுடைய மத்தியிலே என்னுடைய காவியம் எத்தகையதா இருக்கு என்று காற்றானான் அவர்களால இந்த காவியத்தை பார்த்தார் கல்கை ராஜன்னே காவியம் பகு சுந்தரம் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு சரி ஜெயதேவனுடைய காவியத்துக்காக இது எப்படி இருக்குன்னால் உடனே அவ்வளவு பண்டிதர்களும் ஒரு முகமா சொன்னார்கள் கலாம் நார்கட்டி சோட செய்யும் பதினாறுல ஒண்ணு கூட பதினாறு கலையில ஒண்ணு கூட போறாது உன்னுடைய காவியம்னு உடனே ராஜாவுக்கு கோபம் தொடுத்து நீங்கள் பண்டித பட்சபாதத்தினால பேசலே நான் மகாராஜா இவ்வளவுதான நீங்கள் பண்டிதாள் பழகையும் பண்டிதால புரிஞ்சுக்கல ஏனால் பண்டிதாளுக்குள்ள பட்சபாதமே கிடையாது ஒரு பண்டிதான ஒரு பண்டிதால் நினைப்பாளே அந்த ஜெகதேவரின் விஷயத்துல நாங்கள் யதார்த்தத்தை சொல்றோம் சத்தியத்தை தான் சொல்றோம் என்று சொல்லுகிற ஆனால் ராஜாவை ஏத்துக்கல யதார்த்தத்தை உங்களை நான் கேட்கல பகவானையே கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டான் அந்த காலங்களிலே அந்த இது அருட்கவியா சிரம கவியா என்கெல்லாம் பார்க்கறதுக்கெல்லாம் கூட தமிழ்ச்சங்கத்துல கூட அனல்வாதம் துணல்வாதம் முதலவிகளா இருந்ததுன்னு நம்முடைய சங்ககால கதைகளே சொல்றது இல்லையா அப்படிதான் மதுரை மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய திருவாயு மொழிய வைகையிலேயே விட்டாரா அந்த வைகையில நீங்கி வந்து கைக்கு வந்ததா அந்த திருவாயு மொழி திருவாயு மொழி பூரா கூட இல்ல அதுல கண்ணன் கழலினை நண்ணும் மனமுடையீர் அப்படிங்கிற ஒரு பாசுரம் கூட இல்ல அந்த பத்து பாடலும் இல்லை அதுல ஒரு பாசுரம் கூட இல்ல கண்ணன் கழலினை அப்படி மட்டும் எழுதி வச்சாரா அந்த ஒரு சொல்லே தமிழ் சங்கத்துல ஜெயிச்சு விடுத்த அதை எதிர்த்து வந்து விடுத்தோ அந்த புனல்வாதத்திலே என்ன இதில் மாய மந்திரமா இந்திரஜாலமா தெய்வ பார்க்கிறது இது தெய்வ சம்மதம் இத வந்து பகவானுடைய அருள்னால பாடினதுதானா என்று தெய்வ சம்மதத்தை பார்க்கிறது அதுபோல இந்த இரண்டு கவியிலே எது இன்கவி இது எது புன்கவி என்கின்றத ஒரு பரீட்சை பண்றதுக்காக வேண்டி அந்த ரெண்டு கவிதையுமே ரெண்டு காவியத்தையுமே ஜெகநாதனுடைய சன்னிதானத்துல வச்சு உடனே கதவை தாளிட்டு கொண்டு நல்ல காவல் போட்டுட்டார் ராஜா பொது ஜனங்கள் எல்லாம் கூடியிருக்கிறார் இந்த வம்புக்கு வல்ல இருந்தாலும் ஜெகதேவருடைய சிஷியர்கள் சில பேர் வீத உள்ள பக்தியினாலும் அங்க போய் பசுத வச்சிருக்கா ராத்திரிபுரா காவல் காலமே உத்திஷ்டோதி என்று பாடி கோவில் ஜெகநாதனுடைய திறக்கும் பொழுதே உள்ள போனால் அந்த ராஜா வச்சிருந்த காவியம் வெச்ச இடத்திலேயே இருக்கு ஆனால் ஜெகதேவருடைய காவியம் பகவானுடைய சிரசலர் பிரபா தேத கோவிந்த உத்தமாங்கே ரமாப பகவானுடைய சிறசிலையே அது பிரகாசிக்கிறதா அது ஒரு தனி பூஷணமாக இருந்ததா ஷீ ஜயதேவீ த்ணீகிருத்தபூஷண பிரதி வினிதாயம் ருச்சி ரம் சுதயசி ஜயதேவீவ ரிகுணீகிருத்தபூஷண பாரம் ஜனுடையமே பகவானுக்கு ஒரு பூஷணமாக இருந்ததுலூபத்தை நூபுரம் வைஜெயந்தி மாலை முத்து சரங்களும் ஹார பதக்கங்களும் தோல தோல்வளைகள் காதுகளில் மகர குண்டலம் நெற்றியில கஸ்தூரி திலகம் தலையில சாய கொண்ட மயிலிறகு கிருஷ்ணனுடைய பூஷணம் இல்லையா இந்த பூஷணங்களோட கூட ஸ்ரீ ஜெகதேவ பணிதமும் திகுணீகிருத்த பூஷணமாக ஜெகதேவனுடைய பணிதமும் அடுத்தபடி ஒரு பூஷணமாக இருக்கு என்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சரூபத்தோட பகவான் காட்சி கொடுக்கிறார் அவளது இதை பார்த்தார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஆச்சரியப்படவும் இல்லை அவன் பக்தவத் சலன் ஜெகதேவனும் அப்பேற்பட்ட பக்தி உடையவர் எதுவுமே உத்தம அந்த பக்திக்கு இதுவும் நடக்கும் சத்தியம் அந்த பக்தி நமக்கு புரியாது போனாலும் அந்த பக்தி இல்லாத போனாலும் இப்ப எப்படி நடந்தது அப்படின்னு நினைக்கலாம் அத்தகைய பக்திக்கு அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட அருமை கீத கோவிந்தத்துக்கு தான் இல்லையா அப்பேற்பட்ட பக்தி ஜெயதேவருக்கு தான் இல்லையா அப்பேற்பட்ட சக்தி பகவானுக்கு தான் இல்லையா நமக்கு தான் நம்புறதுக்கு சக்தி வேணும் ஜெயதேவனுடைய சிறு பூஷணம் தன்னுடைய சிறு சில பூஷணமாகவே ஏற்று அங்கீகாரம் பண்ணி காண்பிச்சான் அந்த அந்த அந்த ராஜாவுக்கு ஜெயதேவரத்துல பக்தி உண்டா ஜெகதேவருடைய சரணத்துல விழுந்து சேவித்தான் பரம அபராதி ஆயிட்டே என்னை க்ஷமிக்கணும் சாமானிய கவியாக உங்களை நினைச்சுக்கிட்டேன் ஜெகதேவர் வருத்தப்படாதப்பா இதுவும் கிருஷ்ண கிருபதா கிருஷ்ண லீலதான் என்னுடைய காவியம் எங்கே உங்களுடைய காவியம் எங்கே ரெண்டையும் சேர்த்து வச்சேனே அப்படி சொல்லாதே சவாக்விசர்கோ ஜனதாக விப்ளவா எஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவத்யபி நாமான்ய ரவிஸ்லோகம் தப்பா இருந்தாலும் கிருஷ்ணமாவும் வந்து விடுத்தானா அந்த காவியம் சாதுக்களுக்கு சுருங்கி காயந்தி கிரணந்தி சாதவா மழலை சொல்லலே குழந்தை பேசினா கூட பக்தா கழிவு சொல்ல கண்ணம் வந்தானா உரல்ல ஏறினானான்னு ஒரு கதை சொல்றது குழந்தைன்னா இது பாகவதன் கம்பீரமா சொல்ல இக்குழு குழந்தை சொல்றது அப்படி கட்டி நான் கொண்டிருக்காதுன்னு இது சொன்னா இது சொன்னாலும் ஒரு அழகா இருக்கு என்று சந்தோஷப்படுறது போலே அபத்தமா பேசினா கூட கிருஷ்ண விஷயமா பேசிட்டோம் ஆனால் நம்ம வாக்குக்கும் சுத்தி உண்டாருது பகவானை ஏத்து நுடுறான் ஆனாலும் காவியம் நிர்தோஷமானது உன்னுடைய காவியம் கிருஷ்ண விஷயமானது அதனை குறைச்சலஹா நீ உடனே அவர் சொன்னார் பகவான் ஏத்துக்கலையே என்னார் ஜெயதேவ சொன்னார் பகவானே ஏத்துக்காத என்ன நான் ஏத்து நுடுறேனே பகவானு காட்டிலும் பகவதாளுக்கு ஜெயதேவத்தான் ஏத்துருட்டார் அந்த காவியத்தை ஒரே ராஜா சொன்னா நீங்கள் ஏத்து நட்டா கூட அது தனியாக இருந்துதான் யாரும் சீந்த மாட்டா உடைய கீத கோவிந்தத்தோடய சேர்த்துட்டேலானால் பிரதிபஜனத்திலையும் பாகவதாலித பாடுவா நான் எழுனதும் கிருதார்த்தமாகும் என்று சொன்னதும் கீத கோவிந்தத்தினுடைய சர்க்கங்களிலே கடைசி ஸ்லோகங்களாக அந்த காவியத்தை சேர்த்திருந்தார் ஜெகதேவ சுவாமிகள் தன்னுடைய பெரிய உத்தமமான காவியத்துல அதையும் சேர்த்திருந்தது இவருடைய உதார குணத்தை காற்று அந்த கீத கோவிந்தம் எங்கும் பாடப்பட்டு வருகிறது ஜெயதேவ சுவாமிகளிடத்துல ஆச்சாரிய புத்தி வந்துவிடுது யாருக்குமே கர்வம் இருந்தாதான் அவளது சாதுக்கள் இணங்க மாட்டாளே தவிர சாதுக்கள் அதை விட வினயத்தை பாராட்டுவார் ராஜாந்திர தோரணையில பொழுது ராஜசபைக்கு வர இஷ்டப்படலே ஜெயதேவர் ராஜாவே பக்தனாயிட்டான் அம்பரீஷன் பக்தன் இல்லையோ அம்பரீஷன் பக்தன் ருக்மாங்கதன் பக்தன் இல்லையோ குலசே குலசேகரவார் ராஜாதான் ஆனா பக்தன் அதனாலே நம்முடைய சரீர பந்துக்கு பக்தி இருந்துட்டு தானா அப்புறம் அவளை சரீர பந்து நினைக்க கூடாது ஆத்ம பந்து நினைக்கணும் அதுபோல ராஜாவுக்கு பகவத் பக்தி இருந்துட்டு அப்புறம் பாகவதம் நினைக்கணும் தவிர அவன விஷயன்னு நினைக்க கூடாது பக்திக்குதானே பிராமுக்கியம் அந்த ராஜாவுக்கு அத்தகைய ஒரு வினயமும் வந்துடுத்து அத்தகைய பக்தியும் வந்து எடுத்து அதனால ஜெகதேவருக்கு அவரத்துல கிருபையும் வந்தெடுத்து ஜெகதேவரை தன்னுடைய கிரகத்துக்கு அழைச்சாள் இப்ப வரையன்னு ஒத்து நட்டார் தன்னுடைய கிரகத்துல அழைச்சு பூஜை பண்ணினான் பத்மாவதியையும் அழைச்சான் இந்த ரெண்டு பேர்களையுமே கிரகத்துல அழைச்சு பூஜை நாம சங்கீர்த்தனம் பண்ணிவிட்டு ஜெகதேவர் சாதுல பழகாம இருக்கிறது நல்லது சாதுக்கள் இடத்துல பழகிவிட்டா அப்புறம் அவளை நமக்கு ரொம்ப துக்கம் உண்டாகுமா அதனாலே துளசிதாஸ் சொல்றார் சாதுக்களையும் நமஸ்காரம் பண்றேன் துஷ்டாலையும் நமஸ்காரம் பண்றேன் சாதுக்களையும் சேவிக்கிறேன் துஷ்டாலையும் சேவிக்கிறேன் இப்படி வாசி இல்லாம ரெண்டு பேரையும் சேவிக்கிறேங்கிற இளே சாதுக்களுடைய கௌரவம் தான் பேடும் துஷ்டாலை சேவிக்கிறதில்ல சாதுக்களை தான் சேவிப்பேன் சாதுக்களுக்கு பெருமை சாதுக்களையும் சேவிக்கிறேன் துஷ்டாலையும் சேவிக்கிறேன்னு சொல்றே ஏன் அவ சாதுக்கு என்ன பெருமை துஷ்டால் எவ்வளவு சிரமம் கொடுக்கிறார்கள் ஏன் சாது மட்டும் இல்லையானு காட்டிலும் அதிகமான சாதுக்கள் தான் என்ன சொல்றேன் இருக்காது என்னான்னு தெரியும் ஆயிடும் இந்த சாதுக்கள் என்ன பண்றான் போய்டு போனா கூட வாங்கி விடலாம் இந்த மனசை எடுத்துட்டு போயிடறேன் போல இருக்கு அவளுடைய சங்கமே எனக்கு ரொம்ப பிடிக்கிறது உலக வாழ்க்கையில எதுவுமே நம்ம அன்பிட்டா போயிடறோம் லாய்க்கில்லாத போயிடுறோம் எப்படிதான் அவளுடைய தர்மத்துல ஆசை வந்துறது அவள் சங்கத்துல ஆசை வந்து விடுறது நம்முடைய லைஃபா மாத்தி தொலைச்சிட்டு போயிடுறாடா துஷ்டர்கள் அவளை செய்ய மாட்டாளே ாலே சாது கொடுக்கற சிரமம் வேற யாருமே கொடுக்கல அப்படின்னு துளசிதாஸ் ரொம்ப பத்மாவதியும் ஜெயதேவரையும் அவள் கண்ட ஒரு ஆனந்தம் நாளைக்கு போகலாமே பிரேம பாசத்தை கட்டுப்பட்டு மறுநாள் இருந்துட்டார் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு போகலாம் சரி இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டார் ரெண்டு வாரம் இருந்துட்டார் எல்லா பாசத்தையும் அறுத்து ஆனா குருவுக்கு சிஷ்ய பாசத்தை அறுக்க முடியாதா எல்லா பாசத்தையும் அறுத்து ஆனால் ஒரு குருவுக்கு தன் சிஷிய பாசத்தை அறுக்க முடியாது சிஷியன் எடுத்து அவ்வளவு கருணையும் பிரேமையும் வந்துடும் பகவானுக்கு தன் பக்த பாசத்தை அறுக்க முடியுமோ அறுத்துடலாமோ அறுக்கிறான் ஏன் பக்த பராதீனகான்னு பகவான் சொல்லிக்கிறான் அதுபோல ஒவ்வொரு குருவும் குருவகா தீனவ்சலாக திரதேவருக்கு இந்த பாசத்தை அறுக்க முடியல அரண்மனிலேயே தங்கியிருக்கிறார் ராஜகோஜனம் கிடைக்கணுங்கிறதுக்காக இல்ல அவனுடைய பக்தியை பார்த்து தங்கியிருக்கிறார் ஒரு நாள் நினைச்சாரு என்ன நம்ம சுதந்திரமா நம்ம குடிசையில நம்ம பக்தி பண்ற சுகம் என்ன இருந்தாலும் அரண்மனையில இல்ல பழைய குடிசைக்கே போயிடுவோம் என்ன நினைச்சேன் கிளம்பினானோ இந்த ராஜ தம்பதிகள் விட்டு விடமாட்டேங்கிறார் ஜெகதேவ் ஒரு நாள் திட்டமிட்டார் ராஜாவன் இடத்துல கொஞ்சம் நான் தீர்த்த யாத்திரையா போயிட்டு வரேன் கிளம்புவோம் விட்டுடுவான் என்னன்னு நினைச்சு ஜெகதேவ் இடத்துல சொல்றார் ராஜாட்டுக்கு சொல்றார் எனக்கு பிருந்தாவனம் துவாரகை முதலிய கிருஷ்ண கேத்திரங்கள் எல்லாம் போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன் ராஜா சொன்னா அப்படின்னா அடியேனும் கூட புறப்படுறேன் இவனம் உள்ள விலக்கடவுன்னு வார்த்தா இவனும் கூட புறப்படுறேன்னு விட்டார் எப்ப கலம்புறையில் எப்ப கலம்பல் வேற உற்சாகமா கேட்கல கிளம்புறதா இல்லையுன்னு சொல்ல முடியாது ஒரு நாள் கள இருக்கு எண்ணமும் உண்டு புறப்பட்டு விட்டார் பிருந்தாவன யாத்திரை துவாரகா யாத்திரை என்று புறப்பட்டுவிட்டார் ஸ்திரீகளை யாத்திரைக்கு அழைச்சு போவது சிரமம் ஆகினால பத்மாவதியின் ராணியும் இங்கே இருக்கட்டும் நாம் மட்டிலும் போவோம் என்று ராஜாவும் ஜெகதேவரும் மற்றும் சில பக்தர்களும் சில முக்கியமானவர்களுமா யாத்திரை தொடங்கி போயிட்டார்கள் பத்மாவதியான் வச்சுருக்கிறார் ராதவேர பத்மாவதி வேற இல்ல ராணிக்கு அவ்வளவு பத்தி இருக்கு இருந்தாங்கூட லோக சாதாரணமான புத்தி புத்தி தானே பத்மாவதியோட இப்படி பழகி உண்டு ரெண்டு பேரும் ஸ்னேகபாவத்துலதான் பழகுவா ஒரு நாள் மாடியில நின்று கொண்டு பாத்துட்டு இருக்கும் வெகு தூரத்துக்கு அந்த ஒரு ருத்ரபூமி அங்க அடக்கம் நடந்துருக்கு அங்க ஒரு சதி உடங்கட்ட ஏறாள் பதியோட கூட அப்படி ஒரு பழக்கம் நம்ம ஆதி காலத்துல இருந்துருக்கு உயிரோடையே பர்தாவோட சித்தையில் ஏறிடுவாளா அப்பேற்பட்ட ஒரு உத்தமையை பார்ப்பதும் அந்த ராணி ரொம்ப பீத்திண்டா நம்ம தேசத்துல நம்ம ராஜா அரசாட்சியில தான் இப்படி பார்க்க முடியும் அது கூட பதிகிரத்தையை புகுந்தாலோ இல்லையோ ராஜாவை புகழா நம்ம ராஜாவினுடைய அரசாட்சியில்தான் இப்பேற்பட்ட பதிகிரத்தைகளை பார்க்க முடியும் எப்படி உயிரோடையே உடங்கட்ட ஏறா என்று சொல்லும் பத்மாவதி அதை ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்கலையா பெருமையா பார்க்கல பெரிய விஷயத்தை சொல்றேன் அந்த ராணி அதை ஏற்கலாம் என்னமா சொல்றேன் கேட்டதும் உடனே பத்மாவதி சொன்னார் பர்த்தா போயிட்டான்னு தெரிஞ்சு ருத்ரபூமி வரையிலும் நடந்து வர வரையிலும் இவளுக்கு உயிர் இருந்திருக்க நடந்து வர வரையலும் உத்தமோத்தமமான பதிவிரதை அவருக்கு உயிர் போகும் போதே இவளுக்கு உயிர் போயிடும் உத்தமாஸ்மிருதா அவருக்கு உயிர் போகிறதுங்கறத பார்க்கும் போதே இவளுக்கு உயிர் போயிடும் அவன மிகவும் சிரேஷ்டமான பதிவிரதையினார் ராணி சொன்னால் இது நடக்கவே நடக்காது உயிர் போறத நம்ம கையிலயா இருக்கு பத்மாவதி சொல்றாள் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லாதே நமக்கு வராதுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது எதுவுமே அதுக்குரியவாள் அது அதுக்கு இருக்கா நாமதேவர் பகவானுக்கு சாத்த எடுத்து வாயிலேயே ஊட்டி விட்டார் பாண்டுவங்கு அதெல்லாம் நடக்காதுங்கள முடியாது அத அதுக்கு ஆள் இருக்கா நாமதேவர் வந்தா பாண்டுவரங்கன்னு ஆன வாய் தரப்பா மற்றவள் அமுத அருள் பகவானுக்கு மணி அடிச்சுட்டு எடுத்துட்டு போக வேண்டியதான் நடக்காதுன்னு சொல்ல முடியும் நாம் அமுது செய்யறத பத்து அவள் அதுக்கு தகுந்த ஆள் இருக்கா எதுக்குமே உத்தமம் மத்தியமம் அதமம்னு எல்லாத்திலையும் மூணு ரகமும் இருக்க உத்தமோத்தமும் இருக்க அதனால இல்லன்னு சொல்ல முடியாது ஆனா கோட்டையிலிருப்பா அதனால வெகுவா காண கிடைக்காது இல்லைன்னு சொல்லிட முடியுமா ராணி என்ன நினைச்சால் ஒரு பரீட்சை வச்சு விட்டாள் பத்மாவதி அதை நிரூபிக்கணும்னு பத்மாவதி விஷயத்திலேயே அதை செய்து பத்தி உமக்கே வரலா வேற யாருக்கு வரப்போறது என்று ஒரு கேள்வி பெண்ணுடன் நினைச்சு விட்டாள் இது அபசாரம் அப்படி நினைச்சு விட்டாள் காரணம் சக்கிய பாவத்திலே சகஜமா பழகிறாள் அருமை எவ்வளவு புரிஞ்சிருக்காள் கொஞ்ச நாள் ஆயிடுத்து மரம்பு போயிடுது ஒரு நாள் தன்னுடைய ஆட்கள் சில பேரை நானும் பத்மாவதியும் சேர்ந்து பேசிட்டு இருக்கிற சமயத்துல பாகவத சுவாமி வந்து சொல்லுங்கள் அப்படின்னு முதலிய சொல்லி விச்சிருந்திருக்கிறாள் இவள் தனியா பேசிட்டு இருக்கும் ரெண்டு மூணு ஆட்கள் துக்கப்பட்டு கொண்டு அழுது கொண்டே அஞ்சனும் வந்து அடிச்செண்டு அலறிண்டு அம்மா என்ன செய்து யாத்திரையா போனாரே நம சுவாமிகள் காட்டுல போகும்போது புலி அடிச்சு போயிட்டாங்க இப்படி போயிட்டாருன்னு காதல விழுந்து இல்லையோ உடனே ஹாநாதா என்றால் பத்மாவதி கீழே விழுந்தால் உயிர் பிரிஞ்சு அந்த சொல்லு காதல் விழுந்துமே உயிர் பிரிஞ்சு உடனே கதறினால் ராணி ஓடினால் அங்க ஓடினால் வைத்தியர்களை கூட்டால் சிகிச்சை பார்த்தா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை ஊரே அலற்றது எல்லாருக்கும் பத்மாவதி தாயாரா இருந்தாள் அலர்றது மகாராணியை செய்தது தெரியாம தவிச்சிருக்கிறார் சங்கல்பம் யாத்திரைக்கு போன ஜெயதேவனும் ராஜாவும் அன்னைக்கு வந்துட்டார் ஒரே அலறலா இருக்கிறத என்ன நேர்ந்ததுன்னு ராஜா கேட்டார் அந்த புறத்துல ஓடி வந்து பாக்குறார் பத்மாவதி கடக்காள் பக்கத்துல ராணி உட்கார்ந்து அழறாள் ராஜா கேட்டான் ஏ என்ன நேர்ந்தது என்ன உடம்பு குரு என்ன உடம்பு அம்மாவுக்குன்னு சொன்னா சொல்லி அணிவிச்சிருந்தா சீக்கிரம் வந்திருப்பமே இல்ல அரமண வைத்தியரை கொட்டு சிகிச்சா பண்ணக்கூடாதா சரீர வியாதியா மனோவியாதியா ஆகா இப்ப ஏற்பட்ட துக்கம் வந்துவிட்டேன் நமக்கு மிகவும் வியாக்குலப்படுவா ராணி உண்மையை சொல்லிவிட்டால் நான் தான் விளையாட்டா ஒரு அபசாரம் செஞ்சு விட்டேன் பத்மாவதியினுடைய மகிமையை நான் புரிஞ்சுக்கல பர்தா போயிட்டாருங்கிற செய்தி கேட்டாலே உத்தமிகளுக்கு உயிர் போயிடும் அப்படின்னு சொன்னார் போகாதுன்னு ஒரு அடம் பண்ணினேன் விளையாட்டாக நான் சொல்லிவிட்டேன் ஜெகதேவர் போயிட்டார்னு உடனே உயிர் பெயிடுத்து என்று சொன்னதும் ராஜாவுக்கு கோபம் வந்து யார யார் பரீட்சை பண்றது என்ன புத்தி வந்தது உனக்கு நான் தெய்வமா வச்சிருக்கிற போய் உன்னை யாரிடையே பரீட்சை பண்ண சொன்னது இப்பொழுதே உனக்கும் தண்டிச்சுக்கிறேன் எனக்கும் தண்டிச்சுக்கிறேன் என்று வாழை உருகி கொண்டார் அவளை வெட்ட போயிட்டார் ஜெகதேவர் கோடி வந்து என்ன செய்யும் இது பகவத் சங்கல் ஒவ்வொரு ஜீவனும் எவ்வளவு காலம் பண்ண பிறக்கிறாளோ அவ்வளவு காலம் பண்றான் எப்போ யாரு பகவான் அழைக்கிறானோ அப்ப அவ கிளம்பிடுவா வாழற நாட்களுக்குள்ளே கிருஷ்ண நாமத்தை சொல்லி ஆயிடுச்சுன்னா கிருதகிரி நம்ம ஜென்ம ஆயிடுறாச்சு வாய் நிறைய பகவன் நாம சொல்லியாச்சு போயாச்சு ஆகினாலே பத்மாவதிக்கு ஒவ்வொரு குறைவு இல்லை நான் இருக்கும் போதே சுமங்கலியாக மஞ்சளும் குங்குமமாக பகவன் நாமத்தை வருத்தப்படாதே ராஜா அவ்வளவுதான் பிரார்த்தம் எனக்கு அவளோட அவளோட கூட பஜனை பண்றது சமாதானம் பண்றா சமாதானம் ஆகுமா ராஜா சொல்றான் உங்க ரெண்டு பேரையும் பிரித்து என்னால் நினைக்கவே முடியாது அப்படி இருக்கு நீங்கள் பிரிஞ்சு விட்டீர்கள் விதிவசமா பிரிஞ்சாலேயே எனக்கு தாங்காதே ஆனால் உங்களுடைய பிரிவுக்கு நான் ஒரு ஹேதுவாயிட்டேனே அப்ப என் மனசுக்கு எப்படி தாங்கும் நான் பண்ணின ஒரு அபசாரம் தானே அம்மா பிரிஞ்சு விட்டான் அப்படிங்கிறது எனக்கு தாங்காத துக்கமாக இருக்கேன் அப்படி வருத்தப்படாதே எல்லாம் பகவானுடைய லீலே நினைச்சேண்டு போய் சாமி இது எப்படி லீலேன்னு நினைக்க முடியும் உங்களோட கூடந்தான் அம்மா பஜனை பண்றத நான் பார்த்து ஆனந்தப்பட்டு அத்தகைய பதிவக்குவா வல்லியே இப்ப என்ன பண்ணனுங்க கஷ்ட சரணத்தை அடைஞ்சு விட்டேன்னு நினைச்சிருந்தானே அவ புறப்பட்டுட்டா நான் செத்து விட்டேன்னு எந்த அவ போயிட்டானோ நான் சாகலிய இருக்கேனே இருக்கேனேங்கிறத அவ காதல வேண்டா என்ன என்னவோ இது என்ன ஒரு வரிசையா சங்கீர்த்தனத்தில எழுந்து நிட்டா அது நம்முடைய பாக்யம் என்று எந்த கீத கோவிந்தத்துல எந்த அஷ்டபதியில பகவான் தானே கையெழுத்து எழுதிட்டு போனானோ அந்த அஷ்டபதிய பாடத் தொடங்கினார் ஜீவனம் மசி மமூஷணம் த்தமசி மமதி ரேத்ர்த்தீ மயி சதமோ தமஹயமதி சுஷீலே பிரி சுஷீலே இப்படி கீத கோவிந்தத்தை பாடும் பொழுதே ஜெகதேவருடைய குரல் அவ காதல பட்டதுமே உடனே அவருடைய முகத்துல ஒரு சோபை ஏற்பட்டது கைகால அசைஞ்சது கண்ணை திறந்து பார்த்தாள் பட்டுன்னு எழுந்து லஜ்ஜப்பட்டு கொண்டு ஜெகதேவருடைய சரணத்துல சேவித்தான் கதையா சொல்லிவிடலாம் அந்த நிமிஷம் எப்படி இருந்திருக்கும் இவள் எழுந்ததும் எவ்வளவு குதூகலம் எவ்வளவு சந்தோஷம் எல்லாருக்கும் ஏற்பட்டது கொஞ்ச நாள் ஜெகதேவ பழையபடி தன்னுடைய ஆசிரமத்துக்கு பத்மாவதியோடயே வந்து சேர்ந்து தன்னுடைய ஆசிரமத்திலேயே இருந்து பழையபடி ராமசங்கீர்த்தனம் பகவத் பக்தி பண்ணிக்கொண்டிருக்கிறார் அடிக்கடி இந்த ராஜாவும் அவரை அவரை அழைப்பார் ராஜசபைக்கு வருவார் ஒரு சமயம் அரண்மனை தன்னுடைய திருமாளைக்கு தன்னுடைய ஆசிரமத்துக்கு போயிடுவார் ஒரு சமயம் ராஜா ஜெகதேவர் மட்டிலும் வந்திருக்கிறார் ஜெகதேவருக்கு விசேஷ சம்மானம் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டா ஜெகதேவ சுவாமிகள் அந்த வம்பு வச்சுக்காதே भगवान எல்லா விதத்திலயும் என்ன ரஷிச்சிருக்கா அவனுடைய நாமம்தான் எனக்கு தனம் அதுவே எனக்கு போரும் என்று சொல்லிவிட்டார் லட்சுமணசேன மகாராஜா அப்படின்னு பேர் அவருக்கு அவருக்கு அநேக பண்டிதர்கள் அவர் சபையில உண்டும் இன்றைக்கும் கல்கத்தாவில லட்சுமணசேபா லட்சுமணசேனருடைய சபா இருக்கு அந்த சபாவில ஒரு ஸ்லோகம் மேல எழுதியிருக்கு அதுல இன்னென்ன கவிகள் எழு இருக்காள் இருந்திருக்காள் அதுல நாமமும் இருக்கு ஆனா ஜெயதேவர் சாமானிய கவி அல்ல சமமானத்தை அவர் ஆனால் ராஜா என்ன பண்ணினான் ரதத்துல ஜெயதேவரை ஏத்தி விட்டு அந்த ரதத்திலேயே சம்மானத்தையும் உள்ள வைத்து பின்னாடி ரெண்டு பேர்கள் போகிறார்கள் துணைக்கு காடு தாண்டி கொண்டு விட்டுட்டோம் இந்த சம்மானத்தை வீட்டுக்கு கொண்டு போன பிறகு அவருடைய கிருஹிணியின் இடத்திலே குடும்ப செலவுக்காக கொடுத்துட்டு வரும் என்று அணிவிச்சிருக்கிறார் பத்மாவதி மட்டும் வாங்கி விடுவலா இப்படி போய் பாதி காடு போயிட்டு இருக்கும் அந்த இரண்டு காவலாளிகள் சிப்பாய்கள் வந்துருக்கிறார் இவருக்கு பெரிய நிதி மக இவருக்கு பெரிய நிதி வழங்கியிருக்கிறார் என்று உத்தர சொல்றார் என்ன நிதி வழங்கியிருக்கார் என்னத்தை விரட்டி விட்டார் நாலு பாட்டு பாடினால் அவருக்கு நிதி வழங்கி விட்டார் நாம் வந்து நாயாட்டம் வாசலையே கிடக்கும் சம்பள உயர்வே இல்லாம இதுல போல நமக்கும் பாட தெரிஞ்சாக்க ஒரே நாளை தட்டிண்டு விடலாம் நம்ம நின்னு நின்னு நின்று என்ன கண்டோம் என்று அவள் அது இந்த ஜென்மாவில இல்லப்போ என்ன உன்னுத்தன் சொல்றான் இந்த ஜென்மாவில இல்லைன்னா ஏ இந்த நிதியைத்தான் நம்ம வாங்கி என்ன மேல அவனுக்கு சரி போனா ரெடுத்துனா சுவாமி தெரியாது எடுத்துக்கோண்டதும் அப்படியே எடுத்துடா ரெண்டு பேரும் ஓடினாங்க இனிமே நம்ம அரச்கிட்ட போய் திருவான்வையில பாக்க வேண்டாம் எங்கேயாவது தேசாந்திரம் ஓடி போயிடும் நமக்கு நில நீச்சு வாங்கிப்போம் நாம வீடு வாங்கிப்போம் சௌரியமா இருப்போமே இந்த பணத்தை வச்சு கொஞ்சம் போகிறவன் துஷ்டனுக்கு எப்பொழுதும் துஷ்ட புத்தியே தான் இருக்கும் நாம் இப்படி ஓடுறோமே இவர் மறுபடியும் மகாராஜா போய் உங்களுடைய தருவா ரெண்டு பேரும் என்னிடத்துல கொடுத்து அதை அபகரிச்சு நட்டார் அப்படின்னு சொல்லி விட்டாக்க நம்மளை எங்கிருந்தாலும் தேடி ராஜா தண்டிச்சு அதனால நாம் இதை என்ன செய்யணும் இவர் கையெங்காலம் கட்டி இந்த கணத்துல தள்ளி விடுவோம் அவர் அப்புறம் எழுந்துக்கிறதுக்கு வழியிலே நாமும் தப்பிச்சு என்ன நினைச்சார் அந்த ஒரு கணர் இருந்தது இவர் கையெங்காலம் கட்டி அந்த கணத்துல போட்டு விட்டு இவர் போயிட்டார் அந்த கணத்துல அவர் விழுந்திருந்த போதிலும் கூட பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கிறார் திருஷ்டுவாபி அந்த குணயுதம் ஜெயதேவீடே இப்பொழுதும் பிறந்த இடத்துல அவர் தோஷம் பார்க்கல இந்த திருடர்கள் எங்கேயோ தப்பி ஓடி போயிட்டார்கள் அவர் அந்த கணத்துக்குள்ளே இருந்து கொண்டே கீத கோவிந்தம் பாடிநிருக்கார் ஏகாந்தமா இடம் கிடைச்சுடுத்து இனிமையா பாடி நிறார் வேறு ஒரு ராஜா சாத்திரிக ராஜான்னு ஒரு ராஜா வேறு தேசத்து ராஜா அவனுக்கு சஞ்சாரம் பண்ணி கொண்டே காட்டுல வேட்டை ஆடுவதற்காக வந்தவன் கணத்துல கீதம் கேட்கிறத பார்த்து என்ன ஆச்சரியம் எட்டி பார்த்தா ஒரு பாகவதூத்தமர் கடற்கிறத பார்த்து விட்டு அது பாளுங்கணர் முள்ள கீழே இறங்கி இவரை வெளிப்படுத்தி கொண்டு வந்துவிட்டான் அவருடைய கைகால் கட்டெல்லாம் அவிழ்த்து விட்டு இந்த பிடிப்பட்ட அபராதத்தை எவன் பண்ணினவன் என்னார்தான் பண்ணினான்னு ஜெயதேவர் செல்லுட்டா ராஜாவுக்கு ராஜா சினேகம் இருக்கும் அந்த ராஜாவுக்கு தெரிவிச்சு அவனை தண்டிச்சிட போறாளே என்று நினைச்சு கர்ம பலவந்தராதரே நீமாடுவது என்று ரங்கானார் புரந்தரதாசர் அதுபோல நான் ராஜசபை நான் பண்ணின கர்மா அவரவர்கள் பண்ணின கர்மாவை அவரவர்கள் அனுபவிக்கிறாய் இதுக்கு யாரப்பாக தோ எனக்கு பரிபக்வம் உண்டாகணுங்கிறதுக்காக பகவான் இப்படி செய்தான் என்று பதில் சொல்லிவிட்டார் இவர வாயை திறந்து சொல்றதா இல்லை இவரவுடனே தன் ரதத்திலே இழந்துள்ள செய்து கொண்டு தன்னுடைய மாளிகைக்கு வந்து சேர்ந்தான் கிரகத்திலே வச்சு ஆராதி சென்று வரார் இவரை எப்பொழுதும் அவனுக்கு பகவத்குணன் சொல்றார் கீத கோவிந்த சங்கீர்த்தனம் பண்றார் நாம சங்கீர்த்தனம் ராஜாவுக்கு நல்ல சத்சங்கம் ஆச்சு ஜெகதேவரையா நினைக்கிறான் இப்படி கொஞ்ச நாள் ஆன பிறகு எதுவுமே ஜெகதேவர விண்ணப்பிச்சுதான் அவன் செய்வன் ஒரு நாள் சம்பாஷணையில ஜெகதேவரிடத்துல பகவான சந்தோஷப்படுத்துறதுக்கு உத்தமமான சாதனம் என்ன என்று கேட்டதும் ஜெகதேவரை சொன்னார் ததி ஆராதனம் இருப்பார் பாகவதால ஆராதிக்கிறது தான் பகவான ஆராதிக்கிறது பாகவத ஆராதிச்சாதான் பகவானுக்கு சந்தோஷம் அப்படின்றதுமே உடனே அவனுக்கு அது ஒரு குதூகலம் வந்த தினசரி எவ்வளவு பாகவதால் வந்தாலும் அவளுக்கு அன்ன வஸ்திரங்கள் கொடுத்து சம்மானங்கள் பண்ணி ஆராதிக்கணும் என்று ஆசைப்பட்டு அதுக்குன்னு அந்தந்த தேசத்துக்கு பத்திரிகைகளை அணிவிச்சு விட்டான் தேச தேசாந்தரங்களிலிருந்து பாகவதால் நிறைய வருவா வந்தா மூணு நாள் தங்குவா பத்து நாள் தங்குவா ஒரு மாசம் தங்குவா கோஷ்டியா வருவா எத்தனை பேர் வந்தாலும் அகண்ட நாம சங்கீதம் நடக்கும் கதா பிரவசனம் நடக்கும் பகவானுக்கு திருவாராதன பூஜை இல்ல உற்சவங்களை போல நடந்துட்டே இருக்கும் அவ்வளவு பேர்களுக்கும் அன்னதானமும் நடக்கும் வஸ்திராதி தானமும் பண்ணுவான் ராஜா விழுந்து சேவிப்பான் வினயத்தோடு இருப்பான் எல்லாரிடத்திலும் சல்லாப்பங்கள் பண்ணுவான் இப்படி சத்சங்கம் நடந்துகிட்டே இருக்கு இப்படி பொழுது ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு திடீர்னு ரெண்டு பாகவதால் வரா அவன் நடுவீதிலேயே பஜனை பண்ணிண்டு குதிச்சு கொண்டு சந்தோஷமாக அவள் பெரிய பெரிய கொட்டை கொட்டையா துளசி மணி மாலை தாமிரமணி மாலை எல்லாம் போற்றிருக்கா தாவச உருவ புன்றம் போற்றிருக்கிறான் இரண்டு சங்கீர்த்தனம் புதிக்கிறா ரெண்டு பாகதா இருக்கா ஊரே கூடி போயிடுத அவள் புதிக்காத பார்த்து ராஜா என்ன பண்ண அவளை சேவிச்சு தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வந்து பூஜை பண்ணினான் யாரு அழைச்சு வந்தாலும் ஜெயதேவரத்துல காமிச்சுட்டுதான் உள்ள அழைச்சண்டு வருவன் அதனால எங்க ஆச்சாரியன் இருக்கிறார் வாருங்கள் என்று ஜெயதேவரத்துல அழைச்சென்று வரை ஜெயதேவரை பார்த்ததுமே அந்த பாகவதி போயிட்டாள் வேற உத்தரம் இல்லை ஜெயதேவரத்திலிருந்து திருடீண்டவாதா துஷ்டர்களுக்கு திருடட்டும் சம்பாதிக்கட்டும் இருக்கும் ஜெயதேவரத்தை வீடு வாசல் வாங்கிட்டு சூதாடினா உடனே வீட்டுக்கு போனா ரெண்டு மூணு நாள்ல க்ளோஸ் பண்ணிவிட்டாரு அப்புறம் படியபடி பறக்கிறாப்பில் ஆயிடுச்சு இனிமே தருமான வேலைக்கு போறதுக்கு இல்லை அதனால லகுவா சாப்பிடறதுக்கு என்ன வழியின் பார்த்துட்டே இருந்தா ஜிஆன நடக்கிறதோ என்னவோ தெரியலையே ஏற்பாடு பண்ணினாலோ என்னவோ தெரியலையே என்று நினைத்தார் சரியா அவரே அவளை ஜெயதேவ சாமிகள் சொன்னார் இவா ரெண்டு பேரும் வைகுண்டத்திலே வந்த ஜெய விஜயாலோ இல்லது துருவனும் பிரகலாதனோ என்று நினை இல்லையானால் இவர்கள் சாற்றாது வியாசரும் வால்மீகியோ என்று நினை இல்லே நாரதரும் துங்குகரோ என்று நினை அப்பேர் விட மகான்கள் இவர்கள் என்று சொன்னதும் ராஜா இவ்வளவு ஸ்தூத்தி ஜெயதேவரை யாரையுமே பண்ணது இல்லையே இவர்களை ரொம்ப கௌரவிக்கிறார் ரொம்ப சௌக்கியமா வச்சிருக்கிறார் ஒரு மாசம் ஆச்சு இவர்கள் ஒத்தரக்கு ஒத்தர பார்த்து கொண்டு வாயல் பேசுறதுக்கும் இல்லை இவளுக்கு அப்படி ஒன்றும் விசேஷிச்சு பாடவோ உபநாசம் பண்ணுவோமோ தெரியாது ராஜா வந்து கேட்டான் எவ்வளவு பக்தாலும் வந்து இருக்கா பகவதன் ராமாயணம் சொல்லுவா பஜனை பண்ணுவா இவ ஒண்ணுமே சொல்றது அப்போ ஜெயதேவ் சுவாமி சொல்றாள் அப்படி தியானத்திலேயே இருக்கா எப்போதும் இருக்கா அவளுக்கு சேவை பண்ற பாக்கியமே நமக்கு போறோம் சரியா அதுவே போறோம்னு ராஜா நினைச்சு விட்டா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்தா ராஜா ஜெயதேவ கேட்டா இந்த பார்த்தால் எப்படி இருக்கிறான் அவளுக்கு எல்லா சௌக்கியங்களும் தான் பண்ணி கொடுக்கறேன் ஆனா இழைச்சு போறாரு அவளுக்கு மனக்கவலை இருக்கிறதுனால இழைச்சு போறான் ஏனால் இப்ப அவள் பண்ற போஷணங்கள் எல்லாம் நம்ப முடியாது கடைசியில கோவில்ல கொண்டு விட்டு பலி கொடுக்கறதுக்கு ஆட்டை வளர்ப்பா அது போல ராஜா நம்மளை வளர்க்கிறான் கடைசியில என்ன செய்ய போறானோன்னு பயப்படுறார்கள் அவர் ஜெயதேவருக்கு சொன்னார் அவள் யோகீஸ்வரா ராஜ போகங்கள் அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன அவரும் நாங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போனா போறோம் நாங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போகிறோம் என்று சொன்னார் ஜெகதே அவரிடத்துல கேட்டார் அவர்கள் ஊருக்கு போகிறேன்னு சொல்ற ஊருக்கு போறதா இருந்தா ரொம்ப சந்தோஷமா அனுப்பிடு ஆனா அவளுக்கு நிறைய உன் நாளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நிதி அவளுக்கு அனுப்பு சந்தோஷப்பட்டி ரெண்டு பேருக்கும் தனியா கொடுத்தா ரதத்துல ஏத்தினா காடு தாண்டி கொண்டு விடுன்னு ரெண்டு ரெண்டு போலீஸ் பின்னாடி அனுப்பிச்சு அனுப்பிச்சுட்டா காட்டுல போயிட்டு இருக்கு ரெண்டு பாகவத்தால் ஒருத்தர் புத்தி ஒருத்தர் பாக்குறாரு ரெண்டு போலீஸ் பின்னாடி ஓடி வரா அவளுக்க சொல்லிட்டா அதோ ஓடி வரான்னு ரெண்டு பேர் அது மறுதானே நம்ம ஒரு காலத்துல இருந்தோம் ஒரு காலத்துல அப்படித்தானே இருந்தோம் அதுல ஒருத்தர சொல்றார் இருந்தோம் சரி நாம் பண்ணினதா வாரண்டியிலும் பண்ணாம இருக்கணுமே ஏனால் இப்ப நாம் துர்பலம் ஆயிட்டோம் அவர்கள் நம்மள மாதிரி பண்ணாம இருக்கணுமே சொல்லி வாய் மூடலை வாரண்டியிலும் வந்துட்டார் சுவாமியும் உன் இடத்துல ஒரு கேள்வி உடனே பட்டின கேள்வி இறங்கினார் என்ன அடிக்காதே கட்டாதே பார் இல்ல ராஜா கொடுத்த பொற்கையிற்கு நீயே எடுத்துக்கோ அந்த ரெண்டுகள் சுவாமி எனக்கு எனத்துக்கு சுவாமி பெரியவர்களுக்கு கொடுத்த பணத்தை நான் ஆசைப்பட மாட்டேன் இங்க பெரிய மகாத்மாக்கள் உங்களிடத்துல நான் ஒரு சந்தேகம் என்ன எங்க ஜெயதேவரை காட்டிலும் பெரியவர் கிடையாதுன்னு எங்களுடைய ஒரு தீர்மானம் அந்த எங்களுடைய ஆச்சாரியனே உங்களை பெரிய மகான் என்று நினைச்சு வாயாத புகழ்ந்தால் ஆனால் அது காரணம் என்ன காரணம் என்னன்னு சொன்னா ஏதாவது மனச்சாட்சு நடந்து பேர்த்து அவர்கள் பதிலி சொன்னார்கள் இந்த ஜெயதேவர் இதுக்கு முன்னாடி வேற ஒரு ராஜசபையில இருந்தா நாங்கள் ரெண்டு பேரும் அந்த ராஜசபையிலே ராஜகுருவாக இருந்திருந்தோம் அங்க ஒரு தப்பு தண்டா பண்ணிவிட்டார் இவர் இவரை தண்டி ராஜா உத்தரவிட்டான் நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் அந்த ஒரு நன்றி அப்படின்னா அந்த ஒரு நன்றியும் கூட பொறுக்கல இப்ப ஏற்பட்ட ஒரு பாகவத வெடிச்சது அந்த ரத்தத்தோடு விழுந்துட்டார் உடனே ஜெயதேவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது உடனே ஜெயதேவர் கண்ணாள் ஜனம் விட்டார் உடனே பகவான் நினைச்சு கதர்றார் பிரபு இது நியாயமா ஏன்னா உன்னுடைய சத்ருன்னா மட்டும் உனக்கு என்ன சக்தி ஏன் உம்முடைய சத்ரு எத்தனை பேருக்கு நல்லகதி கொடுத்தே எடுத்து நல்ல அடைஞ்சா சகனாசுரம் நல்லகதி அடைஞ்சா திருணாவர்த்த எல்லாரும் நல்லகதி அடைஞ்சா தான் பாகத்தில இருக்கு அகாசுரம் நல்லகதி அடைஞ்சா பவுன் ரகமாசுதேவனும் நல்லகதி அடைஞ்சா சிசுபாலனும் நல்லகதி அடைஞ்சா கம்சனும் கடைசியில பகவத் தரிசனம் பெற்று துரவாபமா சக்கராயுதனா பகவான பார்த்துட்டு பகவத் சரணத்தை அடைஞ்சான்னு சொல்லி இருக்கு இப்படி மகா துஷ்டசிகாமணிகளானேரர்களானே அபராதிகளான அவளுக்கு ஏதோ தெரியாதனமா அசட்டத்தனம் என்னத்துல தப்பு பண்ணனும் அதோ கதி கொடுத்துட்டீர இவாளுக்கும் நல்ல கதி வேணும் அப்படின்னு பகவான் இடத்துல பிரார்த்திக்க உடனே இவருடைய உத்தம பக்தியினாலே அந்த ரதத்தோடு போயிருந்தவர்கள் மறுபடியும் வெளியில வந்து மறுபடியும் அவர்களுக்கு பசாதாபம் உண்டாகி ஜெயதேவருடைய சரணத்தில் விழுந்து கபாபனம் பண்ணிக்கொண்டு அதுக்கு பிறகு உண்மையாகவே பரம பாகவதாக ஆயிட்டார்கள் வந்து ஒரு பக்தனுடைய லட்சணம் சொல்றது ஜெகதேவ் சைத்திரம் வேடிக்கை கதை இல்லை என்னன்னா தனக்கு யார் அஹிதம் பண்ணினானோ அவனுக்கு ஹிதம் பண்ணனும் தனக்கு பக்கா தோஷம் பண்ணின இடத்துல தோஷம் பார்க்காமையே இருக்கலாம் அதோஷ தரிசித்துவம் என்கின்ற ஒரு உத்தம குணம் உண்டே துஷ்ட தோஷம் எப்படி தெரியாம இருக்கும் பாகவதாலுக்கு தெரியாதான் அந்த தோஷத்தையே நாலு பேர் எடுத்துல அவன் அயோக்கியம் அவன் போக்குறி அப்படி பண்ணிவிட்டான் தெரியுமா அந்த கதையே அப்படி பண்ணிவிட்டான் என்று ஜனங்கள் எப்படி உனக்கையா பிறருடைய தோஷத்தை பேசுவானோ அது சாதுக்கள் பேச மாட்டான் சாதுக்கள் அதை எடுத்துக்க மாட்டா தனக்கே அபசாரம் பண்ணிவிட்டா கூட ஆனால் அபசாரம் பண்ணினவன் கஷேமமா இருக்கணும் நினைப்பாள் பாகவதிலே துருவாசர் அம்பரீஷனுக்கு அபசாரம் பண்ணிவிட்டார் ஆனால் பரம பாகவத அம்பரீஷன் துருவாசரு கஷேமமா சுதர்சன பகவான பிரார்த்திக்கிறார் அவன் உடனே அம்ப அப்ப சாதுக்கள் உன்ன போன்ற சாதுக்களானுதான் இது முடியும் நான் ஏகிதோ பகவான் சாத்வதாம் ரிஷபோகி அப்பேற்பட்டு பகவான ஹிருதயத்துல வச்சுக்கிற சாதுக்குளான உங்களுக்கு மன்னிக்கிறது சுவாவம் என்று கொண்டாடினார் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு சகிப்பு தன்மைங்கிறது முக்கியமான வைஷ்ணவ லட்சணமாகிறது பகவான ஆசிரிச்சவர்களை ஆசிரிச்சா கூட பகவானுடைய கிருப கடைச்சிடும் என்று அடுத்த ஒரு வைபவத்தோட நான் பெரிய தபசு பண்ணணுங்கிறது இல்லை அடியார்களுடைய வீட்டுல ஒரு நாய் போல கடந்தா போறோம் அடியார்க்கு அடியார்க்கு அடியார்க்கு தத்ய பரிசாரகிருத்தியிருத்தியிருத்திய இதுமாவும் என்றார் முகுந்த மாலையில தொண்டனுக்கு தொண்டனா இருந்தா போறோம் அப்பொழுதே பகவானுடைய கருணை நமக்கு கிடைச்சி விடும் இந்த ஜெயதேவர் பத்மாவதி மறுபடியும் கிரக கிரகத்துக்கு வந்தே கிரகத்திலிருந்து கிருஷ்ணபக்தி பண்ணிருக்கிறார்கள் இவர்களை தினசரி கீத கோவிந்தம் பாடுவார்கள் அக்கம்பகத்தில் உள்ள கன்னிக்கைகள்லாம் வந்து கீத கோவிந்தம் கத்துக்கிறது இந்த குழந்தைகளுக்கு அஷ்டபதி சொல்லி நல்ல கீர்த்தனங்களை சொல்லிக்கிறதுக்கே பாக்யம் ஆனோம் என்னென்னவோ பாட்டுகள் என்னென்னவோ ஆட்டங்கள் பிரபஞ்சத்துல வந்து எடுத்துப்போம் ஆனா நல்ல கீர்த்தனங்கள் தியாகராஜ கீர்த்தனம் பாடுறதுக்கோ திருப்பாவை சொல்லிக்கிறதுக்கோ அஷ்டபதி பாடுறதுக்கோ பாக்யம் உடைய நல்ல சம்ஸ்கார உடைய தான் குழந்தைகளுக்கு அந்த ஆசை குழந்தைகளுக்கு அந்த கீர்த்தனங்களை பாடினா பாக்யமும் உண்டு அது அத்துவாரா க்ஷேமும் உண்டு ஆனா நம்ம சமஸ்காரம் வேணுமே சில குழந்தைகள் கீத குழுவின சொல்லிட்டு அந்த ஊர்ல ஒரு ஏழை குடுத்தனத்துல ஒரு கண்ணிக்கை அவளுக்கு ஒரு கரிகா தோட்டம் காலையில எல்லாம் கரிகா பரிட்சணம் வந்து வியாபாரம் பண்ணனும் சாயங்காலம் முல்லை பந்தல்ல முல்லை அரும்பு எடுத்து வியாபாரம் பண்ணணும் அப்படி வியாபாரம் பண்ண தான் குடும்பம் நடக்கும் அந்த கண்ணிக்கு பத்மாவதி கிட்ட ரொம்ப பக்தி உடையவள் இங்க வந்து கீத கோவிந்தம் பாட்டு எல்லாம் சின்ன வயசு கண்ணிக்கு கிருஷ்ணனிடத்துல அவளுக்கு சத்சங்கத்தாலேயே பக்தி உண்டாயிருக்கு சாயங்கால வேலையில அவள் முல்லைப்பந்தலுடைய அடியில இருந்து கொண்டு முள்ள அரும்பு பறிக்கிறாள் அஷ்டபதி நெற்று வாயிட்டதுனாலே அதை பாடிண்டே பறிக்கிறாள் இந்த குழந்தை ஜல் ஜல் குதிக்கிறாள் எம்பி பறிக்கிறாள் தன்னுடைய தலப்புல போட்டுக்கிறாள் ரொம்ப ரசமா இருக்கு அந்த தோட்டத்தை பார்த்தா கிளி கொஞ்சிறது மயில்களை ஆடுறது குயில்கள் கூவுறது சம்பகம் புன்னாகம் முதலிய பல புஷ்பங்கள் இருக்கு அழகான தோட்டம் பிருந்தாவனம் போல இருக்கு அந்த நிகுஞ்சத்துல அவள் குதிச்சு அந்த முள்ளரும்பு எடுக்கிறத பார்த்தா அவளையும் ஒரு கோப கண்ணிகைய போல இருக்கு அவள் பாடுறதும் கிருஷ்ண விஷயமா லலித லவங்கலா பரிசீலன என்கிற இந்த அஷ்டபதி வசந்த காலத்தை வர்ணிக்கக்கூடிய அழகான அஷ்டபதி பிருந்தாவன விகாரியான கண்ணன் அங்க கோபிகைகளுடைய ராசக்கிரீட பண்றதை வர்ணிக்கக்கூடிய அஷ்டபதி இதை ரசிச்சு பாடி என்று பூ எங்க வந்து பரம பிரேமையோட பாடுறோமோ அங்க பகவான் இருக்கிறான் பகவான் சொல்லியிருக்கிறான் நாகம் வசாமி என்னுடைய பக்தர்கள் எங்கு கானம் பண்றார்களோ அந்த இடத்துல நான் இருக்கேன் என்று பகவான் சொல்றான் பகவான் இருக்கிறது சத்தியம் எங்க ராமாயணம் படிக்கிறோமோ அங்க ஹனுமான் இருக்கிறார் எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் ஹனுமான் இருக்கிறது சத்தியம் ஆனா பார்க்கறதுக்கு நமக்கு சக்தி வேணும் ராமாயணம் படிச்சாலே ஹனுமான் இருக்கிறார் நம்ம கண்ணுக்கு தெரியணும் இருக்கிறது சத்தியம் ஆனா பார்க்கிற தகுந்த பக்தி வேண்டாமோ பக்தி இருந்துட்டு மத்தியில் நிற்கிறான் குதிக்கிறாங்க அத்தகைய பரிபக்வம் இல்லை கூட கிருஷ்ணன் நிற்கிறாங்கிறது அந்த கண்ணிகைக்கு தெரியல ஏன்னா அந்த பரிபுக்கம் இல்லை அவளுக்கு ஆனால் கண்ணு பின்னால் அவள் பின்னாடியே அவள் கானம் பண்றத கேட்டுண்டே இருக்கிறான் கீத உள்ள ஆசைனால கடைசியில அவள் இடத்துல பரமானுகிரகம் பகவானுக்கு அவளுக்கு ஏதாவது பிரீதி சம்மானம் பண்ணணும் என்று நினைச்சாள் தன்னுடைய மோதிரத்தை கழட்டி அவளுடைய பூக்கூடையில போட்டு விட்டு பகவான் மறைஞ்சு விட்டான் அவளுக்கு தெரியாது அந்த பூ கூடைய பூ ரொம்ப பிறகு அந்த கூடை எடுத்து கொண்டு ராஜவீதியில வந்து பூவோ பூ முல்லை அரும்போ முல்லை அரும்பு என்று அவள் கூகும்போது மந்திரி என்ன பின்னாரு உடனே அவளை கூப்பிட்டுவா வாங்கியா கூட இறக்கு இல்ல எவ்வளவு பூ இருக்கு என்று கையை கொட்டு அப்படியே அள்ளி எடுத்தா அந்த மோதிரம் கண்ணீர்னு கீழே விழுந்தது இவ்வளவு விலை உயர்ந்த மோதிரம் இவ்வளவு ரத்தனம் கதிச்சிருக்கக்கூடிய மோதிரம் உனக்கு ஏது எங்க திருடி நே மோதிரம் சாமி தெரியாது என் மோதிரம் இல்லை பின்ன யாரு மோதுற யாரு மோதறம்னு எனக்கு தெரியாது சாமி நீ உண்மையா திருடினா வந்த எந்த ஒரு வீட்டுக்கும் போகல சாமி எங்க எங்க இருந்தது இந்த கூட எங்க வீட்டு கூட தான் எங்கே வரேன் இப்போ தோட்டத்திலேயே தான் வரேன் நேர தோட்டத்திலேயே தான் வரேன் தோட்டத்திலேயே வந்து உங்க வீட்டுக்கு நீ மறைக்கிற நீ தான் திருடி இருக்க வா ராஜாட்ட மந்திரி நேர ராஜாட்ட கொண்டு விட்டுட்டார் இந்த மோதிர உங்களிடத்துல இருந்தது கேட்டா தன்னுடைய இது ராஜா மிரட்டினா ரெண்டு சூடுமையா உடனே எங்க திருடினா உண்மையை சொல்லு உங்க அப்பா திருடினாரா யார் கொண்டு வந்தாரு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சாமி இந்த பொண்ணு அழர் அகத்த நீ அழகு முகத்துல தெரியும் என்ன இருந்தாலும் திருடி விட்டு மறைச்சா முகத்துல நிச்சயம் தெரியும் ஒன்னும் தெரியாத வளர்ப்பை கண்டிக்கும்போது அவள் அழறதனுடைய தோரணையும் தெரியும் ராஜாவுடைய மனசுக்கு தோன்றது இவளை ஒன்னு தப்பு பண்ணதாக தோணலை அவளை பார்த்தா ஆனா மோதிரம் வந்து இருக்கு மோதிரமோ இவளுடைய இது இல்லை நிச்சயம் இந்த மோதிரம் போட்டுக்கிற பவுஷ் அவளுக்கு இல்லை இது யாருடைய மோதிரம் ஒரு தீர்மானம் பண்ணினா ராஜா மோதிரத்தை கெட்டு போக்கினவன் மோதிரம் காணலா எங்கிட்டதானே முறையிட வருவான் அது இவள் காவலில் இருக்கட்டும் நினைச்சா அவளை காவலில் வச்சுட்டான் அந்த பொண்ணு அப்படியே கண்ணீர் விட்டுன்னு உட்காந்துருக்கு அவளை பறிஞ்சுன்னு கேட்டுன்னு வர்றதுக்கு ஆள் உத்தரம் கிடையாது ஏழை குடும்பம் ராஜா அவளை ஒண்ணும் தண்டிக்கல ராஜாவுக்கு சாயங்கான வரையிலும் பார்த்தான் மோதிரத்தை கெட்டு போக்கினவன் வரவே இல்லை அவன் வரான் வரவே இல்லை ராஜாவுக்கு புரியல பகவான் இடத்துல பிரார்த்திச்சுப்பான் சில சமயம் அவனுக்கு புரியாத கேஸ் ஏதா இருந்ததுன்னா இதோடைய உண்மை என்னன்னு பகவானையே அவன் பிரார்த்திப்பான் பகவான் சொப்பனத்தில் அவனுக்கு சொல்ற வழக்கம் அவனும் ஒரு பக்தன் தான் இடத்துல பிரபோ இந்த எப்படி விடுதலை செய்யறதா தண்டிக்கிறதான்னு தெரியலே மோதிர யாருதுன்னு தெரியலையே என்று நினைத்து அப்படியே கண்ண அசையறான் ராத்திரி சொப்பனத்தில் ஜெகந்நாத பெருமாள் தரிசனம் கொடுக்குறாள் உடனே அரசனை பார்த்து சொல்றாள் அந்த பாலை நிரபராதி அந்த குழந்தை நிரபராதி அவளை விட்டு அவள் திருடல அந்த மோதிர என்னுடைய மோதிரம்தான் என்னுடைய மோதிரத்தை நாம் தாம் மனமுகந்து அவளுக்கு கொடுத்தோம் என்ன காரணம் இந்த குழந்தை கீத கோவிந்தம் பாடியினதிலே நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன் அதுக்கு பிரீத்தி சம்மானமாக நான் கொடுத்தேன் மேலும் இந்த லீலையை உன் வரையில நான் தான் கொண்டு வந்தேன் கீத கோவிந்த மகிமையை உனக்கும் அறியப்படுத்தணும் என்பதற்காக எங்கு எங்கு யார் யார் அந்த அஷ்டபதிங்கிற கீத கோவிந்தத்தை பாடுறாளோ அங்கங்க பிரேம பூர்வமாக நான் நர்த்தனம் ஆடுறேன் எத்திர எத்திரிவிதே இந்த கீத கோவிந்தம் ஜெகதேவர் பண்ணின கீத கோவிந்தத்தினுடைய ஒவ்வொரு மதுரமான சொல்லும் என்னை மயக்கிறது அதை கேட்கணும்னு எனக்கே ஆசை உண்டாகிறது கீதோவிந்த காய் ஜயதேவ் பதா மதுராணியோ மனோ மமே தர்விரோவிந்த கீர்த்தனே பூஜா காலே தினே தினே ஆகினாலே தினந்தோறும் என்னுடைய பூஜா காலத்துல இனிமேல் கீதகோவிந்தம் பாடிதான் பூஜா பண்ணணும் என்று ஏற்பாடு செய்யினி இவருக்கு சப்பனம் கலஞ்சது எழுந்தால் எப்படா பொழுது விடியம்னு பார்த்தார் ராஜா பொழுது விடலும் நேர சிறைச்சாலைக்கு வந்து அந்த கண்ணிகைய பார்த்து அம்மா நீ மகாபாகிய வைத்த அந்த பிரபு இந்த மோதிரம் சாட்சாத் பகவானே கண்ணபிரானே உனக்கு கொடுத்துருக்கிறான் நீ அஷ்டபதி பாடினியா அதுல கண்டு பகவான் சந்தோஷப்பட்டிருக்க உன்னு நான் தெரியாம கண்டிச்சு என்று அவளை விடுவிச்சதும் உடனே அவள் யாரிடத்துல சொல்லிக்க போவோம் யாரு அஷ்டபதி சொல்லி அந்த பத்மாவத அங்கேருந்து கூடி வரா பத்மாவதி மாவி எனக்கு நீங்க அஷ்டபதி சொல்லி கொடுத்தேலே இத பாருங்க பகவானே எனக்கு மோதிரம் கொடுத்திருக்கிறான் பத்மாவதி இத கண்டு ஆச்சரியப்படல அந்த மோதிரத்தை வாங்கி கண்ண ஒத்திண்டாள் உனக்கு அப்பேற்பட்ட பக்தி இருக்குமா பகவான் உனக்கு அனுகிரகம் பண்ணினா இதுல என்ன ஆச்சரியம் அவன் கிருபாலுதானே பக்தி பண்றான்னு பார்த்துன்னு தானே இருக்கான் பக்தி பண்ணிவிட்டா ஸ்மரதா பாதகமலம் ஆத்மானம் அபி பக்தி பண்ண அசடுகளுக்கு தெரியலையே தவிர கிருப பண்ண அந்த அசட்டுக்கு தெரியலேன்னு சொல்ல முடியாது அந்த பிரபு கிருபாலுதானே என்று சமாதானம் கூறினாள் இவரை கோன்றிருக்கும்போது என்னுடைய பூஜா காலத்துல கீத ஏற்பாடு செய் என்று ராஜா ராஜாவுக்கு பகவான் நியமிச்சாரு இல்லையா ஜெகதேவருடைய சிஷியன்தான் இந்த ராஜா காலமே அங்கேயும் ஜெகதேவர் இடத்துல வந்தா வந்து நமஸ்கரிச்சா இப்படி ஒரு பகவன் நியமனம் ஆயிருக்கு அதனால ஜெகநாதனுடைய சன்னிதானத்துல அஷ்டபதி பாடுவதற்கு ஏற்பாடு செய்யணும்னு நினைக்கிறேன் தேவரீர் அந்த கைங்கிறத்தை ஏத்துக்கணும் ஜெயதேவர் சொன்னார் பகவான் சன்னிதானத்தில் அஷ்டபதி நான் பாடுறதுக்கு தயார் தான் இருந்தாலும் நான் எப்பொழுதும் சுதந்திரமாயிருக்க இஷ்டப்படுறவன் உன்னிடத்துல சம்பளம் வாங்கிட்டு கைங்கிறத்தை ஏற்றுண்டேனால் பந்தப்பட்டுடுவேன் ஆனால் இதுக்கு ஒரு வழி சொல்றேன் பகவான் நியமனத்தை மீற இஷ்டப்படலைனா எனக்கு ஒரு சிஷ்யன் இருக்கிறான் அஷ்டபதி நன்னா பாடுவேன் இந்த குழந்தை விஷயமா தானே இந்த நியமனம் பகவான் பண்ணினான் இந்த குழந்தைக்கு அந்த சிஷ்யனுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணிவிச்சு அவர்களுக்கு அஷ்டபதி பாடுறதுக்குன்னு ஒரு மானியம் எழுதி வச்சு ஒரு வீடும் கூடும் ஜெகநாதனுடைய சன்னிதானத்திலே நித்திய பிரசாதத்துக்கு ஏற்பாடு செய் அவள் தன் வாழ்நாள் போரா அஷ்டபதி பாடின்றே கைங்கரியும் என்று ஜெகதேவர் சொன்னதும் ராஜா அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டா பகவானுடைய வடக்கு வீதியிலே அவளுக்கு ஒரு வீடும் கொடுத்தா கொஞ்சம் மானியமும் கொடுத்தா நித்தியப்படி ஜெகநாத பிரசாதம் வரும்படியாவும் ஏற்பாடு பண்ணினான் தினசரி அஷ்டபதி பாடல் இது வந்து அனுமானம் அந்த பரம்பரை இன்னைக்கு இருக்கா பூரி ஜெகநாதன் போயிருந்தேன் ஜெகதீவரை பத்தி விசாரிச்ச பொழுது அந்த பரம்பரை இன்னைக்கும் இருக்கு அந்த பரம்பரையில இருக்கிற பெரியவர் இன்னைக்கும் பகவானுடைய சுப்பிரபாதத்துல அஷ்டபதி பாட வரார் இப்போ அஷ்டபதி பாடி பகவானுக்கு சுப்பிரபாதம் ரொம்ப ரம்யமா இருக்கும் அந்த பூரி ஜெகநாதத்துல கிட்டத்தட்ட சுப்பிரபாதத்துக்கு நூறு பாகவதாலும் வரா அந்த நூறு பாகவதாலும் கையில எல்லாரும் ஜாலரா வச்சுருக்கா அவ்வளவு பேரும் அஷ்டபதி பாடி நர்த்தனம் ஆழ்ந்தே இருக்கும் பொழுது பெரிய மூர்த்தி ஜெகநாத பெருமாள் அந்த மகாதம் அப்படி சொல்ல அந்த கதவை உடனே அவ்வளவு பக்தாளம் உடனே ஒரு கீர்த்தனம் பண்ணுவா பிரபு ஹே புருஷோத்தமா பிரபோ வைகுண்டபதே அப்படின்னு அவள் கர்ஜனம் பண்ணி கொடுத்தா நம்ம எந்த இருக்கோம்னு சந்தேகம் அந்த அப்படி ஒரு அந்த ரசமான காட்சி இன்னைக்கும் பூரி ஜெகந்நாத் ஒரு கால எல்லாரும் போகலாம் இருந்தாலும் அந்த சுப்பிரபாதம் கவனிக்கணுங்க அந்த சுப்பிரபாதம் அவ்வளவு உருக்கமா அவ்வளவு உணர்ச்சியா பக்திவசமா நடக்கிறது இப்படி பல்வேறு க்ஷேத்திரங்களிலே பகவான் சுப்பிரசன்னாக எழுந்துள்ள இருக்கிறார் அந்தந்த கேத்திரங்களுக்கு பக்தாள் இருக்கா அவரவர்கள் பாடின பாடல் இருக்கு அவர்களுடைய திருட பக்திக்கு பகவான் அவளோட முகம் கொடுத்து பேசி இருக்கா அதனால்தானே நம்முடைய இந்த பக்தி சம்பிரதாயம் பாரத தேசத்துல லோகம் பூராக வியாபிச்சிருக்கு அதனாலே பகவானை கீர்த்தனம் பாடணும் அதுவும் அர்த்தாவதாரத்துல பக்தி பண்ணணுங்கிறா இவர்கள் எல்லாரும் வழி காண்பிச்சார்கள் என்று இன்றைக்கு ஜெயதேவருடைய சரித்திரம் கோவிந்த சங்கீர்த்தனம்